ூர்சுகேந்திர பாய் முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மேஷி கமாதூத்தீராச்சாந்திரம் ஸ்ய பிரியண்டம் smi tvameva mata அஸ்மூரூன் சந்தமான மாதே வந்து திரவிணம் யமேவமே ஓம் நமோ விதையத்திருஷ் மஹ் namo குரு ோப்பளவரோமீம் ஆயிரத்து மமாாணச்சுமோலிந்திரிச்ச माहं मामा तदात्मनि மாம்மையம்மாணமஸ்வன்தம உபனர்மாயி சந்தூ கனிதிம் மன பிரணமாக பிரீத்தயுத்த கனேஷி தா வாத்தம் கபுதேவோயுனோத்தோத்திர மனசோ மனோஹ வாசம் சபு பிராணிய பிரண சுஷச்சுரதிமுச்சியதீராஸ்மாகோகாத் அம்தான் பவந்தி ஷிஷியன் குருவிடம் ஆத்மாவி ஆத்மாவைப் பற்றிய ஞானத்தைத்தான் கேட்டிருக்கிறான் ஆன கேட்டிருக்கிற முறை மிகவும் விவேகபூர்வமானது ஆதிசங்கரர் ஒரு இட விஷயம் சொல்றாரு இதில் இடையில அவனுக்கு இந்த உடம்பை யூஸ் பண்ணி பண்ணி வாழ்க்கையில் ஒன்றும் பிரயோஜனம் கிடைச்ச மாதிரி தெரியலேங்கிறது புரிஞ்சு போயிடுத்துங்கிறார் காரிய கரணாசங்கா தாத்து விரக்தஹா அப்படிங்கிறார் இந்த பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ்லேயே அவனுக்கு வந்து the dispassion சொல்றோமே வைராக்கியம் வந்து என்னது இப்போ பார்த்தாலும் இனித்தையா பண்ணி பண்ணி அடைஞ்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு சலிச்சு போயிடுத்துங்கிற அந்த அர்த்தத்தையே சொல்ற இந்த உடம்புலேயே அவனுக்கு சலிப்பே ஏற்பட்டு போய்விட்டது நம்ம நிறைய சலிச்சுக்கிறோம் இல்லையா வாழ்க்கையில் எடுத்துக்கலாம் எதுக்கெல்லாமோ சலிச்சுக்கிறோம் அப்புறம் கடைசியில் ஒரு லெவலில் என்னென்னா என்ன இந்த உடம்பு வெடிஞ்செழுந்தால் இதை எழுப்ப வேண்டியிருக்கு குளிப்பாட்ட வேண்டியிருக்கு இதுக்கு சாப்பாடு போட வேண்டியிருக்கு என்னத்தெல்லாமோ ஆசைப்படுறது இது ஆசைப்படுறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு சின்ன வயசுலேருந்து இதே வேலையாக போச்சு எத்தனை நாளைக்கு தான் இதுலையே இருந்து இந்த இதை வச்சுன்னு என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு உடம்பையே நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சோம் அப்படி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எதுக்கு நான் பிறந்தேன் என்னத்துக்கு இந்த வாழ்க்கையில் இப்படி வந்து நாயா பேயா கழுது இப்படிலாம் அவஸ்தப்படுறேன் என்னத்துக்கு இது அப்படின்னு சில சமயம் சலிப்பு தட்டத்தான் செய்யும் அதில் இருக்கிறதுக்கும் முடியாது கிளம்புறதுக்கும் முடியாது ஆனால் அது மாத்திரமில்லை இந்த உடம்பு வேறே நான் வேறுங்கிற தஞானமும் கிடையாது பெரும்பாலும் அது கிடையாது வாழ்க்கையில் சளிப்பு தட்டுறதுங்கிறது இயல்பு அதனால தான் நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் பார்க்குறோம் ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி உலக வாழ்க்கை யாருக்கு இருக்க போகிறது இல்லை எப்பேற்பட்ட ஆடாக இருந்தாலும் சரி பகவானே அவதாரம் எடுத்து கஷ்டப்படுறதா தான் நம்ம படிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் யாருக்கும் வந்து ஒரு லெவலில் விரக்தி வரத்தான் செய்யும் எதுக்கு இந்த மனசு இப்படி ஆசைப்படுறது எதுனாலும் இப்படி ஆசைப்படுறது அப்படி அர்த்தம் பண்ணி பாருங்க எதுக்காக இந்த மனசு இப்படி உலகத்தை நோக்கி நோக்கி போயின்ட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் அது இதையும் பார்த்துட்டே இருக்குது எதுக்கு இந்த உடம்புக்குள்ளே இந்த காற்று போயின்ண்டே இருக்குது எதுக்கு அப்படி சும்மா சாதாரணமாக கேட்டு பார்க்குறது கலோக்கில் நம்ம வைதிக சாஸ்திர பாஷையில் சொல்லலை நான் ஒரு எதனால பேசிகிட்டே இருக்கோம் சும்மா பேசிகிட்டு இருக்கோம் இந்த காதை எங்கேயாவது காதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் கண்ணை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் எதுக்காக இது வேலை செய்கிறது இந்திரியங்களெல்லாம் எதுக்காக வேலை செய்கிறது அப்போ அவனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு அனுபவ திருஷ்டியில் ஓரளவுக்கு இருக்கிற சாஸ்திர ஜான திருஷ்டியில் அந்த காலத்தில் இருந்த பாரத இந்த எஜுகேஷன் சிஸ்டப்படி கல்வி திட்டப்படியெல்லாம் மனசில் அந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்குது இந்த காலத்தில் இந்த மாதிரி இல்லை எல்லாம் மெட்டீரியல் சயின்ஸ் தான் அந்த காலத்தில் வந்து எப்பவும் கொஞ்சம் ஆத்ம வித்தியை இருக்கும் ஆத்ம வித்தியை கற்றுக் கொடுக்காம எந்த லௌக்கிக வித்தியும் கிடையாது நம்ம தேசத்தில் அந்த காலத்தில் இப்போ அந்த சம்ஸ்காரமே மாறிப்போயாச்சு எல்லாருக்கும் வந்து இந்த லௌகிக வித்தியை தான் பிரதானம் ஆத்ம கிடையவே கிடையாது ஆத்ம அடிப்படை வித்தை நான் யாருன்னு தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் அந்த அறம்பொருள் இன்பம் வீடுன்னு வைத்து வாழ்க்கையின் குறிக்கோள்னு தெளிவுபடுத்தினது இந்த தேசம் வேறு எங்கேயாவது இருக்கா எனக்கு தெரியாது வேறு எந்த மதத்துலேயாவது சொல்லப்பட்டிருக்கா தெரியாது தமிழில் வேற அதை பிரிக்கிறாங்க ஏன்னா அப்புறம் வா வாழ்வியல் அப்புறம் வந்து ஆன்மீக இயல் வேறு அப்படின்லாம் பிரிக்கிறாங்க இந்த பிரிவே இது நம்ம சாஸ்திரங்களில் தமிழ் நூல்களை இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது தெரிஞ்சவங்க தான் சொல்லணும் இறையியல் வாழ்வியல் நம்ம சாஸ்திரப்படி இறையியல் ஆண்மையல் வாழ்வியல்லாம் பிரிக்க முடியாது அது எப்படி பிரிக்கிறாங்கன்னு எனக்கும் புரியல அதாவது வாழ்க்கை அது எனக்கு இன்னும் சரியாக தெளிவாக இல்லை கேட்கணும் வாழ்வியல் இறையியல் அப்படிங்கிறது வந்து எந்த அடிப்படையில் பிரிக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா அறம்பொருள் இன்பம் வீடு நாளும் வாழ்வியலை சேர்ந்தது தான் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது தான் இதில் எதையும் தனியாக பிரிக்க முடியாது வேணா பொருளத்தையும் பொருளையும் இன்பத்தையும் வாழ்வியல்னு பிரித்து அற வந்து வீட்டு இயல வந்து தனியாக பிரிக்கணுமோ என்னவோ தெரியாது ஆனால் நம்ம அதை ரெண்டையும் பிரிக்க முடியாதபடி தான் இருக்கிறதாக சாஸ்திரங்களில் தெரிகிறது ஆக இந்த தேசத்தினுடைய கல்வி அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்கறான் காலங்காலமாக இருந்து வர்ற வித்தியினுடைய அடிப்படையில் தான் இந்த கேள்வியே சிஷ்யனுக்கு அந்த சம்ஸ்காரம் இருக்கு அந்த சம்ஸ்காரத்தின் அடிப்படையில் தான் இந்த கேள்வியே எழுகிறது சக்ஷுஸ்ரோத்ரம் கவு தேவோ ஜுனக்தி ஏன்னா அச்சேதனத்வாத்ங்கிறது ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு திருஷ்யத்வாத் அச்சேதனத்வாத் பௌத்திகத்வாத் சகுணத்வாத் சவிகாரத்வாத் ஆகமாபாயித்வாத் அதெல்லாம் புரிஞ்சுன்னு விட்டாங்க இப்போ குருவும் சொல்லிவிட்டார் அதை நேரடியாக சொல்லாம நேர இது அப்படின்னு சொல்லப்படாத சுட்டி காட்ட முடியுமா அதை சொல்லுவாங்க வாசித்து காணனாதது பூசித்து கூடனாதது அதை சுட்டி காட்ட முடியாது இவன் இன்னரத்தன் இத்தகையன் என்று எழுதி காட்ட ஒன்னாதேம்பர் மாணிக்கவாச்சர் பகவானை பற்றி சொல்கிறது கடவுளை பற்றி சொல்கிற போது இறைவன் இத்தகையவன் என்று எழுதி காட்ட உண்ணாதே எழுதி காட்ட உண்ணாதேன்னா இப்போ சொல்லவும் முடியாது எண்ணுதற்கு எட்டா எழிலார் இது கடவுளை பற்றி சொல்கிறதும் ஆத்மாவை பற்றி பெரும்பாலும் சரியாக தான் ஒன்னா தான் வரும் கடைசியில் நான் யார் கடவுள் யார் அப்புறம் கடவுளுக்கும் எனக்கு இருக்கிற உறவு என்ன இதுதான் முழுக்க முழுக்க இருக்கிற பாடம் ஜீவேஸ்வர ஜெகத் விசாரம்தான் உபனிஷத் விசாரமே இறைவன் உயிர் உலகம் இவற்றுக்குள்ள தொடர்பு இது பற்றி தான் உபனிஷத்துக்குள்ள மெயினாக அதுதான் சப்ஜெக்ட் மேட்ரே ஜீவாத்ம தத்துவம் பரமாத்ம தத்துவம் ஜெகத் ஸ்வரூபம் அப்போ யார் இதுக்கு இந்த சேத்தன தத்துவம் எது அப்படி இருந்த சேத்தன தத்துவம் நான்னு தெரியல சேத்தன தத்துவம் வந்து எது அப்படி கேட்டால் அவர் சேதன தத்துவத்தை சொல்கிறார் அது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் படிச்சுட்டோம் சக்ஷுஷ்ஷு அந்த மந்திரத்தை கொஞ்சம் சரியாக சொன்னீங்கன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது நான் அப்படியே மந்திரத்தை படிச்சுன்னு போய்டுறேன் நீங்களாவே அர்த்தம் பண்ணிக்க வேண்டியிருக்கு எது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் எது மன மனஹா எது வாச்சா வாச்சம் எது கேட்டா காதுக்கு கேட்கும் தன்மையை வெளிப்படுத்துவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ சங்கராச்சாரிய சுடர் அதாவது இந்திரிய சாமர்த்திய காரணம் அப்படிங்கிறார் அது செயல்படுறதுக்கு அனுகிரகம் பண்ணுறது ஆஹா இப்போ நம்ம படிக்கிறபோது சுலபமாக படிச்சுடுறோம் நம்ம அர்த்தம் சொல்றதுனால சுலபமாக சொல்லிடுறோம் அது வந்து சைத்தன்யம் அப்படிங்கிற ஒரு சப்தத்தை யூஸ் பண்ணுறோம் சைத்தன்யம்னு சம்ஸ்கிருதத்தில் தமிழில் உணர்வு இங்கிலீஷில் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம் அவர் டைரெக்டா தட் is consciousness. அப்படின்னு சொல்லிவிட்டால் பாடம் முடிஞ்சு போச்சு அது கான்ஷியஸ்னஸ் பா அப்படின்னு அது கான்ஷியஸ்னஸ்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கைக்க ஆரம்பிச்சுடுவான் கான்ஷியஸ்னஸ் வந்து ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா அதுதான் நீ நீ தான் கான்ஷியஸ்னஸ் அப்படி சொல்லணும் இதுதான் பாடம் நீ உடம்பு கிடையாது இந்த உடம்புல்கெல்லாம் காரணமாக இருக்கிற கான்ஷியஸ் நீ மாத்திரம் இல்லை எல்லோரும் இப்போ நம்ம நம்ம கவனம் எதில் இருக்கணும் உணர்வை அதிகமாக கவனிக்கணும் உணரப்படுறத கவனிக்கிறத விட்டுடணும் உணர்வுக்கு மாற்ற முக்கியம் உணர்பவன் உணரப்படு பொருள் என்பதற்கு முக்கியத்துவத்தை குறைத்து விட வேண்டும் அதுதான் நிம்மதிக்கு வழி வேதாந்தம் சொல்கிற உண்மையான மனசாந்திக்கு வழி என்னன்னா நான் அடிக்கடி சொல்கிறது அந்த இண்டிவிஜுவாலிட்டியை விடுறது ஆனால் அதை அவ்வளோ சுலபமாக விட முடியறதில்லை ஏன்னால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தன்னுணர்வு இந்த தன்னுணர்வு இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் தன்னுணர்வுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் நான் நான் என்கின்ற ஒரு உணர்வு இருக்குது அது விவேக சூடாமணியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு அந்த ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் பிரகிருதி விகிருத்தி பின்னகா சுத்த போதாவாக பின்னால் வரப்போகிறது எல்லாம் சுத்த போத ஸ்வபாவா பிரகிருத்தி விகிருத்தி பின்னகா माया, जगत। प्रकृती பிரகத்தி நஷண்ட மாய விக்கிருத்தம் பிரகிவி பியூர் காண்டிஸ்னஸ்வாவ சத் அசி இது அசேஷம் ஹாசயன் நர்சேஷ் அசத் சத்து வி அசத்துங்கிறது தான் பிரகிருதி திரும்ப சொல்றாரு அசத்துன்னா அவ்யக்தம் சத்துன்னா அவக்தம் பிரகிருத்தின்னாலும் அவ்வியம் அதாவது புலப்படாதது புலப்படுவது பிரகிருதி விகிருத்தி பின்னகா சுத்த போத ஸ்வபாவா சத் அசத் இதம் அசேஷம் அசேஷம்னா எல்லாம் மிச்சம் மீதி இல்லாமல் நமக்கு தெரிஞ்சது தெரியாது இத்தோன்றினது தோன்ற போகிறது தோற்றத்துக்கு வராதது தோன்ற தோன்றி இருப்பது இனி தோன்றப்போவது எதா இருந்தால் அசேஷம் பாசையன் வரும் இருப்பதையும் வரப்போவதையும் விளக்கிக்கொண்டு எந்த விதமான அட்ஜெக்டிவும் இல்லாமல் இருக்குங்கிறார் நிர்விசேஷா அதுக்கு வந்து எந்த விதமான அப்செக்டிவ்ஸும் கிடையாது சைத்தன்யம் எப்படிப்பட்டதுன்னா சைத்தன்யம் சைத்தன்யம் அவ்வளோதான் சைத்தன்யத்துக்கு விசேஷனமெல்லாம் கிடையாது அதனால அதுக்கு பிரம்மன்னு சொல்லி பிரம்மனுக்கு விசேஷனம் இருக்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னா பிரம்மனுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் விசேஷனமா சத்தியம் ஞானம் பெரிய விசாரம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மனுக்கு விசேஷணம்னு சொன்னால் இதெல்லாம் படி ஏற்கனவே படிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் சத்யம் ஞானம் அனந்தமெல்லாம் விசேஷணம்னு சொன்னால் அது பிரம்மனுடைய குணமாக மாறிடும் ஆஹா சத்யம் பிரம்ம அனந்தம் சத்யம் பிரம்ம அனந்தம் ஞானம் பிரம்ம அப்படி தான் தைத்திரிய உபனிஷத்தில் படிச்சிருக்கோம் அப்போ சுத்த போதஸ்வபாவாக சதசதிதம் அசேஷம் பாசையன் நிர்விசேஷா விலசதி பரமாத்மா பரமாத்மா விசேஷ லசதி பரமாத்மா சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறார் எப்படின்னா ரொம்ப விசேஷமா விளங்கின்னு இருக்கார் நிர்விசேஷ பாசையன் விலசதி பரமாத்மா எங்க இருக்காருன்னா அதுதான் பியூட்டி அழகாக கொண்டார் பாருங்க பிரகிருதி விக்கிருதி பின்னகா சுத்த போதாவாக சததிதம் அசேஷம் பாசையன்னு நிர்விசேஷா பாசையன் அனர்த்தம் அனைத்தையும் ஒளிர் கொண்டு தானே ஒளிர்கிறார் அதுக்குதான் ஸ்வயம் பிரகாசம்னு பேர் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் வந்து இண்டிபெண்டா பிரகாசம் இல்லை அதுக்கு எல்லாம் எறவல் பிரகாஷம் சந்திரனை மாதிரி அதுகிட்டிருந்து ஒளிய இறவல் வாங்கிட்டு இதெல்லாம் வேலை பண்றது இதுக்கெல்லாம் ஸ்வயமா பிரகாசம் கிடையாது சுதந்திர பிரகாசம் கிடையாது சைத்தன்ய பிரகாசத்தினால தான் இது பிரகாசிக்கிறது விலசதி பரமாத்மா பரமாத்மானா ப்யூர் கான்சியஸ் இன்னூறு பேர் பரமாத்மா பகவான் கீதையில் வேறு சொல்கிறார் பாருங்க உபதிரஷ்டானுமந்தாச்ச நிறைய கொட்டேஷன் கொடுத்தா தான் புரியும் தெரிஞ்சிருக்கணும் உபதிரஷ்டானுமந்தாச்ச பர்த்தாபோகா மகேஸ்வர பரமாத்மேதி தேகேஸ்மின் புருஷ்பர அஸ்மின் பரமாத்மா விலசதி எங்கன்னா ஜாகிரதாதிஷு அவஸ்தாசு விழிப்பு கனவு உறக்கம் என்னமோ எங்க ஆப்ஜெக்டா சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இங்க வந்துட்டார் விழிப்பு கனவு உறக்கத்தில் அப்படின்னார் ஜாகிரதாதிஷு அவஸ்தாசு அஹம் அஹம் இன் நான் என்று சாட்சா बुद्धेहे, बुद्धेहे निर्विशेषः परमात्मा, ே சாட்சிப்பேண அகமதி ஜாக்கவாஷோஸ்வாவ பிரக்தவிக்கிருத்தோஸ்வாவா சாசதிதமேஷம் பசையன் நிர்விசேஷ விலசதி பரமாத்மா ஜாகிரதாதிவஸா ஸ்வஹமஹமிதி சாட்சாத் அகமஹமிதி சாட்சாத் சாட்சி அப்படிதான் சொல்ல முடியும் நான்பா வித்தியே நாய இன்னும் மந்திரம் இருக்கு முடியல ஆக இந்த இதெல்லாம் வந்து லைவா இருக்கிறதுக்கு காரணம் லைவா என்னென்ன உணர்வோடு இருக்கிறதுக்கு காரணம் உணர்வாகிய நான் உணர்வாகிய நான் இல்லை என்றால் காதுகள் இயங்காது காது என்று காதிலே கேட்கும் சக்தி இயங்காது காதும் காது இருப்பதும் தெரியாது காதிலே கேட்கும் சக்தி இயங்குவதும் இருக்காது நான் இல்லை என்றால் நான் உணர்வாகிய நான் இல்லை என்றால் அப்படியே போட்டுக்கணும் உணர்வாகிய நான் இல்லை என்றால் உள்ளத்தில் எண்ணங்கள் சிந்தனை நிகழாது உணர்வாகிய நான் இல்லை என்றால் கண்கள் பார்க்காது காதுகள் கேட்காது எல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய இதில் ஒரு விஷயம் இருக்குது பிராணசிய பிராணகானா நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் மூச்சு காத்து போயி எடுத்துன்னா மூச்சு காத்து தான் சாஸ்திரங்களில் நிறைய இடத்துல இருக்குது பிராண பிரம்மோபாசனா அதை எடுக்கிறதுக்காக தான் பிராணசிய பிராணனுக்குப் பிராணன்னு சொல்லிவிட்டார் உணர்வு இல்லைன்னா பிராணனே எங்காதுன்னு விட்டார் அதனால்தான் இந்த பிராணசப்த விசாரம் பிரம்மசூத்திரத்தில் நிறைய பகுதிகளில் இருக்குது இந்த பிராணன்னு எங்கெல்லாம் வேர்டு வருதோ உபனிஷத்துக்களில் சில இடங்களில் பிராணனுக்கு மூச்சு காத்துன்னு பேர் சில இடங்களில் பிராணனுக்கு வேறு அர்த்தம் வரும் சில கான்டெக்டில் பிராணனுக்கு கான்ஷியஸ்னஸ்ன்னு பேர் ஆக இந்த பிராணசப்தம் அந்த பிராணனை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் பிராணச பிராணகான்னு சொன்னது ரொம்ப முக்கியம் அப்போ புரிஞ்சு போச்சு ஏதாவது என்ன ஆப்ஜெக்டிஃபையும் பண்ண முடியாது இதுக்கு தான் உதாரணம் நம்ம சொல்கிறது கண் என் கண்ணாலேயே என் கண்ணை பார்க்க முடியாது எனக்கு கண் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் கண்ணுக்கு இருக்கிற விஷயம் இருக்கிறதுனால தான் கண் இருக்குது தெரியறது நான் உணர்வாக இருக்கிறேங்கிறது தெரிகிறது எதனால உணர்வப்படுவது இருப்பதால் உணர்வாக இருக்கிறேன் என்பது உணரப்படுகிறது புரிந்து கொள்ளப்படுகிறது அது மாதிரி கண்ணுக்கு பொருள் இருக்கிறதுனால கண்ணை தெரிஞ்சுக்கிறேன் கண்ணை வந்து கண்ணால் பார்க்கவே முடியாது இந்த கண்ணை கொண்டு கண்ணாடியில் பார்க்குற கண்ணு கூட நிழல் தான் இந்த கண்ணை கொண்டே இந்த கண்ணை ஒருபொழுதும் எப்படி பார்க்க முடியாதோ என்னை நான் புறப்பொருளாக பார்க்கவே முடியாது அனுபவிக்கவே முடியாது இப்போ ஆத்ம அனுபூதி பெற்றவர்கள் ரியலைஸ்டு சோல் இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் ரொம்ப பரவி போயிடுச்சு அசம்பிரதாயமான சப்தங்கள்லாம் ஜாகிரதையாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய தப்பானதெல்லாம் போய் உண்மையானதை மறைச்சு விடுறது இது மாதிரி சம்பிரதாயத்தை மறைக்கிறது நிறைய சம்பிரதாயம் ரொம்ப சிம்பிள் எளிமையானது அசம்பிரதாயம் கடினமானது ரொம்ப நாளைக்கு நம்ம சம்சாரத்தில் உட்காந்து வச்சுவிடும் அதனால் உண்மையான சம்பிரதாயமான டீச்சிங் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் அப்படி இருக்குது இன்றைக்கி ஏன்னா உலகம் முழுக்க எல்லாம் மதங்கள்லாம் பரவி இருக்குது குழப்பிட்றாங்க நிறைய பேர் ஆனால் ஜனங்களுக்கு புண்ணியம் இருந்தால் அது கிடைக்கும் ஆக ஆத்மானம் வந்து அனுபவிக்கிறதுங்கிற விஷயம் வேறு ஆத்மா அனுபவங்கிறது எல்லாேருக்கும் இருக்குது ஆத்ம ஜியான அனுபவத்தில் தான் ப்ராப்ளம் ஆத்மா அனுபவம் வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அதை கண்ணை மூடி தேடவும் கூடாது கண்ணை திறந்துண்டும் தேடக்கூடாது புத்தியை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும் இது திரும்ப திரும்ப அது சொல்லப்படுறது அப்படி சொன்னேன் அப்படி பண்ணினால் என்ன ஆகும்னா அதிமுச்சியை இது திரும்பவும் முடிக்கிறதுக்காக சொல்கிறேன் இதை அறிந்து இந்த உண்மையை அறிந்து நானே அந்த பிரம்மம் நானே அந்த தேவன் நான் தான் என்னது மனதினுடைய மனதை செயல்படுத்துகிறேன் மனதனுடைய செயலுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறேன் நான் தான் கண்ணினுடைய செயலுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய இருப்பால் தான் இயங்குகின்றன இங... எனது இருப்பால் உள்ளமும் உடலும் இயங்குகிறது என்னுடைய இருப்பில்லாமல் உடலும் உள்ளமும் இயங்காது இது அறிஞ்சு என்ன அறுது அதிமுச்சிய கொஞ்சம் காலம்பரை சொன்னபோது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்ததுனால இன்னும் திரும்ப ஒரு ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் பொறுத்துக்கோங்கோ அதிமுட்சியாக சொன்னால் இந்த அகங்கார மமக்காரத்தை விட்டு விட்டுன்னு காலம்பரை சொன்னேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்கோ என்றைக்கு அகங்கார மமக்காரம் இல்லையோ அப்போ எனக்கு விருப்ப வெறுப்பு இருக்குது நமக்கு பெரிய பிரச்சனை விருப்ப வெறுப்பு நமக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காது நமக்கு எது பிடிக்குமோ அது கிடைக்காது பிடிக்காததெல்லாம் வந்து சேரும் வாழ்க்கை அதெல்லாம் நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணும் என் வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காது என்னவெல்லாம் என்னிடம் இருக்கிறது எனக்கு பிடித்ததெல்லாம் என்னவெல்லாம் கிடைக்காமல் இருக்கிறது நமக்கு ராகத்வேஷந்தான் மெயின் ப்ராப்ளம் விருப்பு வெறுப்பு இதுக்கு காரணம் என்னென்னா அகங்காரம் அகங்காரம் அமங்காரம் இருக்கிறதுனால யான் எனதுங்கிற அந்த அபிமானம் இருக்கே அகங்காரம் அமகார அபிமானம் இருக்கே அதனால தான் நமக்கு மனசில் எப்போ பார்த்தாலும் ராகத்வேஷம் இருக்கு ஆஹா அகங்காரம் அமகாரம் போயிடுதுன்னா ராகத்வேஷத்துக்கு அவகாசம் இல்லை ராகத்வேஷம் இல்லைன்னு சொன்னால் உணர்ச்சி பிரச்சனைகளே கிடையாது எதிர்காலத்தை பற்றிய கவலை காலமர சொன்ன எதிர்காலத்தை பற்றிய கவலை கடந்த காலத்தை பற்றி ஏன் இப்படிலாம் நடந்ததோ தெரியலை ஏன் இப்படித்தான் நடந்துட்டுருக்கோ தெரியல இனி என்னெல்லாம் கன்றாவி வரப்போறதோ தெரியலை இல்லாட்டி இன்னொரு கற்பனை அப்படி இருந்தோம் இப்படி இருக்கோம் இனி அப்படி இருப்போம் ஜோசியர் வேற சொல்லிவிடுவார் உனக்கு நல்ல தேசம் வரப்போகிறது நீ பாரு நீ தான் நம்பர் ஒன் அப்படின்னு எனக்கு தேவை சொல்லிவிடுவார் அந்த கற்பனையிலையும் மறந்துட்டுருப்பான் ஏதோ உனக்கு பிஸ்னஸில் பாரு இனிமேல் நீ தான் அள்ளி குமிக்க போகிற கோடி கோடியாக கொட்ட போகிறது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு எதிர்காலத்தில் ஒரு குஷியிலே இருப்பான் பரவாயில்ல அந்த மட்டும்தான் நல்லதையாக சொன்னார் இவர் அதில் இவனுக்கு ரொம்ப ஆசை இருக்கு சப்போஸ் அதுலேயும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துன்னு வச்சுங்கோ அப்பப்போ சொல்லுவார் அது நல்லா கிளிக் ஆகணும்னா இந்த கோயிலுக்கு போகும்பார் அந்த கோயிலுக்கு போகும்பார் அந்த பரிகாரம் பண்ணும்பார் இதை பண்ணும்பார் இவனுக்கு அப்பப்போ அந்த ஆசையை இன்னும் அந்த ஆசைப்பட்டது அடையவே இல்லை அடையவே இல்லைன்னு அது வேறு எல்லாம் ஒன்றும் இல்லை என்னது நித்தியானந்தகா நித்திய திருப்தகா இவன் தெப்பவும் இருக்கு ரொம்ப கண்டன் எல்லாம் வந்து எனக்கு லைஃப்பில் வர்ற ப்ளஸ்ஸுக்கும் நான் வந்து அடிமையாக போகிறது லைஃப்பில் ப்ளஸுக்கு நான் லைக் பண்ணலை மைனஸை ஹேட்ரட் பண்ணலை அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எனக்கு வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வை நான் பொருட்படுத்தவில்லை ஏற்றத்தாழ்வுங்கிறது இயற்கையினுடைய நியத்தி என்னோட எனக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நான் ஒரு ஒரு ஹையஸ்ட் லெவலில் இருந்தேன் அப்புறம் இப்போ லோ வந்துட்டேன் ரெண்டும் கட்டான் லெவலில் இருக்கேன்னா இதெல்லாம் நீயே பிடிக்காது அநியாயமாக உன்னை பற்றி இப்படி வசத்திக்கிற தாழ்த்திக்கிற உயர்வு தாழ்வை கடந்தவன் நீ எல்லாம் தற்காலிகமானது எதையுமே எதையுமே சார்ந்துடாத இதெல்லாம் வந்து எங்கள் குருநாதர் சொல்லுவார் இது வந்து காட்போர்ட் சேர் அப்படின்பர் காட்போர்ட் சேர்ன்னா இப்போ நான் உட்காந்துருக்கிற சேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதால நம்ம உட்காந்துருக்கிறதுனா இதாக இருக்குது வெறுமே நான் சேர் பண்ணி வச்சு உட்காந்தால் விழுந்துருவோம் அது மாதிரி இதை எப்போவுமே லீன் பண்ணக்கூடாது இதை வாழ்க்கையினுடைய உயர்வையும் தாழ்வையும் நாம் லீன் பண்ணக்கூடாது ஆனால் நம்ம காரியம் பண்ணிகிட்டு இருந்தால் உயர்வெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும் உயர்வெல்லாம் உயர்வை நாடி நம்ம போகக்கூடாது உயர்வு நம்ம நாடி வரட்டும் அப்படியே வந்தாலும் அந்த உயர்வை நாம் மதிக்கப் போவதில்லை தாழ்வு நம்மிடத்தில் வந்தாலும் நாம் அதை பற்றி கருதப்போவதில்லை என்னை பற்றி மற்ற யாரோ இதாக சரி எந்த விஷயத்துலேயும் அந்த ஒரு மனோபாவம் வந்துவிடும் அகங்கார மமக்கார ராகித்யம் ராகத்வேஷ அபாவகா அதிமோச்சனம் அதிமோச்சனம்னா என்ன அர்த்தம்னா அதுதான் சொன்னேன் இந்த கண் இந்திரியங்கள் மேலே இருக்கிற அபிமானத்தை விட்டுவிட்டு ஐயோ என் கண் இப்படி ஆயிடுத்தேன் முந்திலாம் இந்த கண்ணில் இங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கிறத கூட பார்ப்பேன் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒன்றுமே தெரியல எழுத தெரியலையே இப்படி ஆகிப்போச்சே அப்படி எதுக்கு துக்கப்படணும் இது கண்ணோட தர்மம் அது நீயா கண்ணு கண்ணு உங்கள்கிட்ட இருக்குது நீ கண்ணுன்னு ஏன்னு நினச்சின்னு கவலைப்படுற என் கண்ணு இப்படி ஆயிடுத்து என் காது இப்படி ஆயிடுத்து என்ப்பா இப்படி கவலைப்படுற காது வந்தது காது இப்படி இருக்குது காது போய்டும். அதுக்கு தான் இருக்குது உடம்பு வந்தது உடம்பு இருக்குது உடம்பு போக போகிறது இதுக்கே போய் இப்படி அலட்டிக்கிற அனாவசியமாக ஏன் இதை இது பண்ணிக்கிறேன் குயட்டாகிறேன் நீ சும்மா இருந்தால் மற்றவனை டிஸ்டர்ப் பண்ணுறான் நிறைய பேர் இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா இருக்கிறவனெல்லாம் பிடிச்சி வம்பு எடுத்துருவான் அதெல்லாம் தான் சம்சாரம் அதுக்கு பேர் தான் சம்சாரம் நாம் துக்கப்படுறது மாத்திரமில்லை என் துக்கத்தை யாருமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி கூப்பிட்டு இழுத்து வச்சு அவனையும் துக்கப்படுத்துருது எல்லோரும் என்ன பண்ண முடியும் ஏதோ பண்ண முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும் அதனால்தான் அதி மோச்சனம் இதெல்லாம் விடு உங்களுக்கு தோணும் சுவாமி இதெல்லாம் சுலபமானா பண்ணித்தான் ஆகணும் நான் என் பந்தா வித்திய தே உண்மையான நிம்மதி வேண்டுமானால் இதை தவிர வேறு வழி இல்லை இல்லை எனக்கு வேறு வழி இருக்குன்னா அந்த அற்றது பற்றனில் ஊற்றது வீடு எங்கே பற்ற விடுறதுன்னா இந்த சரீரத்தில் தான் இந்த சரீரம் இந்த இண்டிவிஜுவாலிட்டி எனக்கு எனக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கோ அந்த இமேஜுக்கே நெருப்பு வச்சு கொளுத்தணும் நீயாவது உன் இமேஜ் ஆகுது லௌகிக விஷயத்துக்கு வேணால் வச்சுக்கலாம் தர்மமாக இருக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்லலை இப்போ நம்ம முழுக்க வேதாந்தம் படிச்சுட்டுருக்கோம் விவகாரத்தில் வந்து சொல்லலாம் வேணால் மரியாதைக்கு தர்மமாக இரு ஆனால் அதுக்கும் உலகம் மதிக்கிறது மதிக்காத எதிர்ப்பாத நீ உனக்காக நீ தர்மமாக நீ சாஸ்திர வேதத்து கட்டுப்படு பகவானுக்கு கட்டுப்படு தர்மத்தை கடைப்பிடி உனக்கு நல்லு ஊரில் பத்து பேர் வசத்தியாக பேசுவான் தாழ்த்தியாக பேசுவான் ரெண்டும் கெட்டானாக பேசுவான் அவனுக்கு இதே தான் வேலை அவன் ஜென்மாவில் இதுதான் கர்ம கர்த்தவியம்னு நினச்சின்னு இருக்கான் உனக்கு இதாக கர்த்தவியம் அவன் சொல்கிறத கேட்குறதுக்கு இப்பறந்துருக்கேன் இன்னொருத்தர் உன்ன பற்றி என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காவா நீ ஜென்மம் எடுத்துருக்க வந்தையா காரியத்தை பார்த்தியா போயிட்டு நல்லுது இதுதான் உபாயம் ஆனால் இது ரொம்ப கடினமான உபாயமாக சொல்லப்போனா சிம்பிள் உபாயம் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிறதாங்க கஷ்டம் தூக்கி போடுறது எது நேரம் ஆக போடுறது யாதனின் யாதனின் நீங்க நோதல் அதனின் அதனின் இளன் ஆசை விடவிட ஆனந்தமாக ஆனால் அதுதான் அது என்னமோ ஒரு நம்மளை அறியாத ஒரு மாயில் மாட்டின்னு இருக்கோம் நமக்கு ஏதோ என்னமோ வருங்காலம் இப்படி இருக்குமோ கடந்த காலம் இப்படி இருந்தது நிகழ்காலம் இப்படி இருக்கிறது வருங்காலம் எப்படி இருக்க போகிறதோ இந்த அறிவு சரியாக பலமாக இருந்தால் உலகத்தில் நாம் நிறைய நல்லதெல்லாம் பண்ணலாம் ஏன்னா இதுலெல்லாம் நம்ம மனசை செலுத்தாமல் இருந்தோம் நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கிற போது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசு செல்லாத போது மனசு நிறைய நமக்கு அவைலபிளாக இருக்கும் நல்ல காரியம் பண்ணுறதுக்கு மனசு தயாராக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நாம் ஒதுக்கிடுறோம் அப்போ மனசை நம்ம நம்ம காரியத்தை நல்ல காரியமெல்லாம் நிறைய பண்ணலாம் அந்த நல்ல காரியத்துக்கு நம்ம கிளைம் பண்ணிக்கவும் மாட்டோம் எவ்வளோ ஆனந்தம் பாருங்க எவ்வளோ நல்லது பண்ணாலும் அந்த நல்ல காரியத்தை நாம் பண்ணினேங்கிற அபிமானமும் இருக்காது இப்படி இருந்தா தான் உலகத்துக்கு நிறைய நல்லது செய்ய முடியும் ஞானிகளால் தான் நிறைய செய்ய முடியும் அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார் அஜ்ஞானிகள் எப்படி ரொம்ப அபிமானத்தோடு கர்மம் செய்கிறார்களோ ஆசையோடு இருக்கிறார்களோ ஞானிகள் அதே மாதிரி அதை காட்டிலும் பல மடங்கு ஆசையோடு வேலை செய்கிற மாதிரி காட்டின்று ஆசை இல்லாமல் இருக்கணுங்கிறார் சக்தாகர்மணிய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குறியாத் வித்வாம்ஸ் ததாசக்தீருஷுர் லோகசங்கிரகம் பத்புதமான ஸ்லோகம் பகவத்கீதையில பகவான் சொன்னார் இந்த ஞானத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த உலகத்தில் காரியம் பண்ணுறது பண்ண முடியும் ஆனால் அனுகிரகம் நிறைய வரும் இந்த ஞானம் ஒன்றும் கே வேணும்னு கேட்டால் போகிறோம் வேறு ஒன்றும் வேண்டாம் எனக்கு விருப்பு விருப்பு வேண்டாம் எனக்கு அகப்பற்று புறப்பற்று வேண்டாம் அதை கேளுப்போம் பகவான் இடத்துல தினம் பிரார்த்தனை இல்லைங்க சொல்கிறோம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து யான் எனது எனும் செருக்கை நீக்கி மனித பிறவியின் மாண்பை உணர உமது அருளை மனமாற பிரார்த்திக்கிறோம் ஏன்னோ இருக்குது இந்த பிரார்த்தனை யான் எனது எனும் செருக்கை நீக்கி மனித பிறவியின் மாண்பை உணர உமது அருளை மனமாற பிரார்த்திக்கிறோம் நாங்கள் அனைவரும் வெறுப்பு வெறுப்பின்றி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் சொல்லிகிட்டே இருக்கோம் என்னைக்காக பழிக்குமேனு ஒரு நம்பிக்கை எனக்கு நாங்கள் அனைவரும் விருப்பு வெறுப்பின்றி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளதுன்னு சொன்னதினால விருப்ப வெறுப்பின்றி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் ஒற்றுமையாக அறிவு ஆழ்ந்த அமைதியுடனும் சோர்வு இல்லாமலும் திறமையுடனும் தூய்மையுடனும் நல்லொழுக்கத்துடனும் திறமையுடனும் செயலாற்றுவதற்கு அருள் புரிவாய் ஆக இந்நிறுவன அமைப்பிற்கு பேருதவி புரியும் அனைத்து அன்பர்களுக்கும் எங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வலிவான உடல் நலத்தையும் பொருட்செல்வத்தையும் உண்பால் பேரன்பினையும் சீரிய அற வாழ்க்கையையும் நற்பண்புகளையும் அருள்வீராக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து யான் எனது என்னும் செருக்கை நீக்கி வாழ்வாங்கு வாழ்ந்துன்னா தர்மமாக வாழ்ந்து யான் எனது என்னும் செருக்கை நீக்கி மனித பிறவியின் மாண்பை உணர உமது அருளை மனமாற பிரார்த்திக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இருக்கோம் என்ன போகிறது வந்தால் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்டு இன்னும் ரெண்டு வருஷம் வந்தால் இருபது வருஷம் அப்புறம் இந்த பிரார்த்தனைக்கு அப்போ காயின் பண்ணுது எதுக்கு சொல்ல வரேன் அகங்க அதிமுட்சிய அதிமு சங்கராச்சர் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் இந்த இடத்துல அதிமுச்சிய பிரேத்தியங்கிறத அதிமுச்சியங்கிறத முதல்ல முதல் அர்த்தம் சங்கராச்சார் என்ன சொல்கிறாருன்னா இந்த அகங்கார மமக்காரத்தை விட்டு அப்புறம் வந்து என்னது கொத்திரன் மித்ரன் களத்திர பந்து அவங்கள்டருந்து விடுபட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா அதிமுச்சியாங்கிறதுலையே அந்த சந்நியாசத்தை சொல்லி பிரேத்தியா ஜீவன் முக்தியும் சொல்லிவிடுறார் ஜீவன் முக்தியும் சொல்லி பிரே அஸ்மான் லோகாத் பிரேத்தியாங்கிறதுக்கு இந்த சரீரத்திலேருந்து கிளம்பின்னு விதே முக்தியும் சொல்லிவிடுறார் காலையில் அமிர்தாக பவந்திக்குன்னு நான் அர்த்தம் சொல்லலை இப்போ சொல்கிறேன் அமிர்தாக பவந்தி சொன்னால் மோட்சத்தை அடைகிறார்கள் மரணமற்ற நிலையை சொன்னேன்னா ஞாபகம் இல்லை எனக்கு அமிர்தாக பவந்தி மிருத்தம்னா ஷாவு அமிர்தம்னா சாவில்லைன்னு அர்த்தம் சாவற்ற தன்மைன்னு அர்த்தம் அமிர்தம் தமிழ்னையும் அமுதம்னு அதுதான் சொல்கிறோம் ஆனால் அமுதத்துக்கு எதிர் சொல் முதம்னு தமிழை மாதிரி தெரில சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறோம் மிருதம் எர் சொல் அமிர்தம் தமிழில் அமிழ்தம் இருக்கு அமுதம்னு இருக்கு ஆனால் சமஸ்கிருதத்தில் அமிர்தம் அமிர்தம் சொன்ன மரணராகித்யம் இறப்பற்ற நிலை மரணமிலா பெருவாழ்வு சொல்றோம் இல்லையா அதை அடைகிறார்கள் என்ன பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி யான் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி எல்லாம் மாயா மனத்தினால தான் வந்தது இந்த ஜென்ம மரணம் அப்படின்னு சொல்கிறார் ஆகா இனி மறுபடியும் பிறக்க மாட்டான்னு அர்த்தம் மறுபடியும் பிறக்க மாட்டாங்கிறத எப்படி நாம் அர்த்தம் பண்ணிக்கிறது துவைத்த சாஸ்திர திருஷ்டியில் துவைத்த சாஸ்திர திருஷ்டியில் மறுபடியும் பிறக்க மாட்டான்னா இவன் மறுபடியும் இவனுக்கு சரீரம் கிடையாது இவன் இனிமேல் புல்லாகி பூடாய் புழுவாய் புறமாகி பறக்க மாட்டான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று மேடுற்றேன் இது துவைத்த சாஸ்திரம் துவைத சாஸ்திரப்படி நான் பகவானை பூஜை பண்ணி நான் வந்து சிற்றுயிராகிய நான் பேருயிராகிய இறைவனை போற்றி வழிபட்டு இறைவன் என்னை ஆட்கொள்ளுகிறான் இறைவனோட நான் ஒன்றுபட்டு விடுகிறேன் எனக்கு மறுபடியும் உடல் கிடையாது நான் எப்பொழுதும் இறைவனிடத்திலேயே இருப்பேன் அத்வைத சித்தாந்தப்படி ஜென்ம நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் ஆகையினால எனக்கு ஜென்மா ஏற்கனவே இல்லைங்கிறதான் பாடும் இப்போவே நான் பிறக்கலைங்கிறது தான் படிப்பேன் இப்போ பிறந்திருக்கிற மாதிரி ஒரு பிரமே என்னமோ நிறைய பிறந்த மாதிரியும் நிறைய வாழ்ந்த மாதிரியும் நிறைய செத்து போன மாதிரியும் பிரமேன்னு சொல்லிடுறோம் இது மாயேன்னு ஒதுக்குறோம் இதுதான் நிறைய பேரால் ஜீர்ணமே பண்ண முடியாது கொஞ்சமாக அதை ஒத்துக்க முடியும் இதை வரும்போது அவர் ஜீரணமே பண்ண முடியாது அப்போ மரணம் இல்லைங்கிறத நம்ம எப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, சாஸ்திரத்தில் இல்லை அங்கங்கே இருக்குது சில இடங்கள்ல இருக்குது எனக்கு மறுபடியும் இந்த உடம்போடு நான் பற்று வைக்க மாட்டேன் நான் இது வந்து என்னதுன்னா இது ஒரு மலம்னே சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் இந்த இண்டிவிஜுவாலிட்டி எப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புலருந்து வெளியேற்றுற மலத்துக்கு சமானம் ரொம்ப ஸ்ட்ராங்குது இந்த ஜீவத்வுத்திங்கிறது இந்த தேகாத்ம புத்தி ஜீவ புத்தியே மலம்னு சொன்னால் தேகாத்ம புத்தி விஷயாத்ம புத்தி என்னன்னு சொல்கிறது அழு யாராவது மலத்தை சாப்பிடுவானா தான் உடம்புலருந்து வெளியேற்றப்பட்ட மலத்தை கழுவிப்போ இத்தனை சோப்பு போடுறோம் ஹேண்ட் வாஷ் டேன்னு ஒரு டே வேர்ல்டு முழுக்க தெரியுமா உங்களுக்கு டுடே குளோபல் ஹேண்ட் வாஷ் டே அப்படின்னு முந்தானத்துக்கு வந்தது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி அதெல்லாம் குழந்தைங்கள்லாம் எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறது போகிறவங்க வரவங்களாம் ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்டு கை கையை கழுவுங்க யாரா கடை வாசலெல்லாம் இந்த பிளாட்ஃபாரத்தில் சாப்பிட்றவங்கள்ட்ட எல்லாம் போய் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இந்த பிளாட்ஃபாரத்துல எல்லாம் சென்னையில் அங்கேங்கெல்லாம் சாப்பிட்றவங்கலாம் அப்படியே போய் எடுத்து சாப்பிட்றான் இல்லையா அப்போ உடனே இந்த குழந்தைங்களாம் போகும் ப்ளீஸ் சார் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க டுடே குளோபல் ஹேண்ட் வாஷ் டே ஒரு நாளைக்கு தான் கை கறதுக்கு ஆள் வருவான் அப்போ எப்படி மலத்தை நாம திரும்ப சாட மாட்டோமோ அது மாதிரி மறுபடியும் இந்த அபிமானத்தை கொண்டு வர மாட்டோம் ஆக இந்த ஜீவாத்ம புத்தி எனக்கு இந்த இண்டிவிஜுவாலிட்டி அது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிடுறேன் அப்போ என்னென்னா எப்போ இடைவிடாத நிறைவுணர்வு என் உள்ளத்தில் இருக்கிறது இதுதான் இந்த உடம்பில் இருந்துட்டே உடம்பை கடந்தவனாக வாழ்கிறது இந்த அறிவை கற்றுக் கொடுக்குறது சாஸ்திரம் உபநிஷத்து அதனால தான் பன்னரும் உபநிடதங்கள் நமது நூல் ஆக அமிர்தாக பவந்தி சரி இதை இன்னும் விளக்கி சொல்கிறது இந்த மந்திரம் இதை மேலும் விளக்கி சொல்லுகிறது ஒன்றுமே புரியலையே நிறைய கேள்வியெலாம் வந்திருக்கு அந்த கேள்வியெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் சொல்கிறேன் அதேமாக இந்த கேள்விக்குலாம் இதிலையே பதில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஆக உணர்வை உணரப்படு பொருளாக உணர முடியாது அதுதான் பாடம் இந்த பாடம் அடுத்த மந்திரத்தை படிப்போம் நிறச்சுர்ச்சதி நாக் கட்சி நோமனோ ந விமோ நீமாக विदितात அயேவெத் தவிதித்துஷா யேன்துர்த்து நோ மன வி महा, महा विदितात ந விஜயீமாக அயேவெத்த விதித்தவிதிப்பூஸ்து அஹ மாணவன் கேட்டக்கேழ் அவனும் கேட்டது என்ன எது இதை இயக்குகிறது எந்த தேவன் இந்த ஷரீரம் இந்த இந்திரியங்கள் மனதிற்கு பின்னால் இருக்கிறான் கர்மேந்திரியங்கள் மன் ஞானேந்திரியங்கள் யாரை முன்னிட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன எவரை முன்னிட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன நம்ம பதில் தெரிஞ்சு உணர்வை முன்னிட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த உணர்வு யார் அந்த உணர்வு நீயே நான் தான் உலகம் அனைத்திற்கும் இருப்பாகிய உணர்வே நான் என் மீது தான் காலம் இருக்கிறது என் மீது தான் தேசம் இருக்கிறது என் மீதுன்னா இங்கே ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் என்னை சார்ந்துதான் இருக்கிறது என் மீதுன்னா இப்போ டேபிள் மேலே புஸ்தகம் மாதிரி இல்லை தங்கத்து மேலே நகை இருக்கிற மாதிரி தங்கத்து மேலே நகை எப்படி இருக்குது தங்கம் கீழருக்கு நகை மேலே இருக்கா நகை முழுக்க தங்கம் இருக்கு அப்போ என் மீதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா தங்கத்தின் மீது நகை இருக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி என்னை சார்ந்துதான் இந்த மாயா காரியமான இந்த பிரபஞ்சம் இருக்கிறது மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம் கைவல்யோ பிஷத் பத்தொம்போதாவது மந்திரம் சரியான அத்வைத சித்தாந்த மந்திரம் அதாவது அனைத்தும் என் எல்லாம் சொல்லுவோம் என்ன சாதாரணமாக என்ன படிப்போம் இறைவனிடத்திலிருந்தே எல்லாம் தோன்றியது இறைவனிடத்திலே எல்லாம் ஒடுங்கியிருக்கிறது இறைவனிடத்திலே எல்லாம் நிலை பெற்றிருக்கிறது இறைவனிடத்திலேயே எல்லாம் ஒடுங்கி இருக்கிறது இறைவன் யார் அவர் எங்கே இருக்கிறார் ஆ இறைவனிடத்திலே இறைவனிடத்திலிருந்தே எல்லாம் தோன்று இருக்கிறது இறைவனிடத்திலேயே எல்லாம் நிலை இறைவனிடத்திலேயே எல்லாம் ஒடுங்குகின்றது அப்படிங்கிறது வேற இன்னொன்று என்னிடத்திலேயே எல்லாம் தோன்றுகின்றன என்னிடத்திலேயே எல்லாம் நிலை என்னிடத்திலேயே எல்லாம் ஒடுங்குகின்றன ரெண்டும் ஒன்று பிரம்மன் ஆத்மா அதனால்தான் இங்க பிரம்மன் ஆத்மா வேர் ஒன்றுங்கிறோம் மற்றவங்க சொல்லால் பிரம்மன் பரிணமிக்கிறாருனா அது பேர் பிரம்ம பரிணாமவாதம்னு பேர் அப்படி பரிணமிக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கும் மாற்றங்கள்லாம் சொல்ல வேண்டி வரும் அதில் பிரம்மன் மாறல மாறின மாதிரி மாயை காட்டுகிறது ஒரு பொருளே இத்தனையுமாக ஆன மாதிரி காட்டுகிறது விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி அப்படின்னு காட்டுகிறது நம்ம இந்த வேற்றுமையை நம்பிடக்கூடாது இந்த வேற்றுமை உண்மையல்ல அதே சமயம் விவகாரத்தில் வேற்றுமையை மற மறுக்க முடியாது ஆனால் அதே சமயம் ஆழ்மனதில் இந்த வேற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது மேல் மனதில் வேற்றுமையை ஹேண்டில் பண்ணணும் அதைத்தான் திரும்ப திரும்ப படிச்சுட்டுருக்கோம் வேற்றுமையை மேல் மனதிலே நாம் வைத்துக்கொண்டு அதை கையாள வேண்டும் வேற்றுமை மு முற்றிலும் உண்மையல்ல ஆழ்மனதில் ஒற்றுமை ஒற்றுமை உணர்வு தத் ஒற்றுமை உணர்வு இல்லை உணர்வே ஒற்றுமையாக இருக்கிறது அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துவது உணர்வு மட்டுமே மாயைதான் உணர்வின் மீது வேற்றுமைகளை கற்பிக்கிறது ஏன் கற்பிக்கிறது தெரியாது கற்பிச்சிருக்கு நம்ம சமாளித்து புரிஞ்சுக்கணும் ஏன் வந்ததுங்கிற கேள்விக்கு பதில் இல்லைங்கிறது தான் பதில் அதை புரிஞ்சுண்டு நம்ம எப்படி வாழணுமோ வாழ கற்றுக்கணும் துன்பமில்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும் இன்பத்திலும் துன்பத்திலும் தளராமல் துள்ளாமல் துவழாமல் வாழறதுக்கு கற்றுக்கணும் அதுதான் பாடத்தினுடைய நோக்கம் இப்போ இந்த மந்திரம் என்ன பண்ணுகிறதுனா நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியலையே ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மன வாச்சோக வாச்சம் சவு பிராணசிய பிராண சுஷ் சக்ஷு எத் சஹ சவுப் பிராண சவுப்பிராணசிய பிராணகாங்கிறது சகாங்கிறது பிராணனுக்கும் சொல்லலாம் சவு தேவகான்னு நான் சொன்னேன் அதல்லவோ அந்த தேவன் அந்த தேவன் அதுதான் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் எதனால் இப்படி சொல்லுகிறீர்கள் நேரடியாக சொல்ல வேண்டிதானே ஏன் இப்படி சுற்றி வளைச்சி சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குங்கிறார் நான் ஏன் இப்படி பேசுகிறேன் நீ கேட்டுட்ட கவு தேவோ யுனக்தி கேட்டுட்ட கேனேஷிதம் பத்தி கேன கேனன்னு நீ கேட்குற எவராள் எவராள் நீ எத்தனை கேண இருக்கு மூணு ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் கவுதேவோயுனக்தின்னு கேட்டிருக்கேன் கேன தேவேனன்னு போட்டுக்கணும் கேன தேவேன கவுதேவஹான்னு போட்டதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த தேவ சப்தத்தை அதோட சேர்த்துக்கணும் கேனே கேன தேவேன சஹா தேவஹா த்திரசோத்திரம் சஹா தேவஹா மனசோ மனஹான்னு சொல்லியாச்சு ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னா அது வந்து சர்வ பிரமாண அகோச்சரவாத் ஏவமேவ உபதேஷ்டவ்யம் அப்படின்னு இப்படித்தான்ப்போ அதை சொல்ல முடியும் வேறு வழி இல்லை நான் எப்படியாவது சொன்ன நீ தப்பாக புரிஞ்சுவிடுவேன் அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் ஏன் சுவாமி இப்படி பேசுகிறீர்கள் நேரடியாக ஏதாவது சொல்லி இதுதான் அப்படின்னு சொன்னால் நான் புரிஞ்சுக்கிவிடுவேன் வேணேன்னா நீ புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா புரிஞ்சுக்கிறவனை பற்றி பேச வேண்டியிருக்கு புரிஞ்சுக்கிறவனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு நீ புரிஞ்சிக்கக்கூடிய பொருளாக அது இல்லை அது அறியப்படும் பொருளாக அது இல்லை அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை ஞாபகம் வச்சுங்க அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லங்கிற கைவல்லிய நவனியத்துக்கு இதுதான் சரியான மந்திரம் அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை கந்தர் அனுபூதியில சொன்னார் அறிவற்றறியாமையும் அற்றதுவே குறியை குறியாது குறித்தறியும்னு ஒரு அனுபூதி பாடல் இருக்கு அறிவற்று அறியாமையும் அற்றதுவே அது அறிவும் அல்ல அறியாமையும் அல்ல அறிவையும் அறியாமையையும் எது அறிகிறதோ அது அறிவுக்கு அறிவு அறியாமைக்கும் அறிவு அறியாமையையும் அறியும் அறிவு புரியிறதா எனக்கு அறிவு இருக்குங்கிறதும் எனக்கு தெரியும் அறிவு இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும் அறிவு இல்லைங்கிறதும் அறிவு இல்லாம இல்லைங்கிறதும் இருக்குங்கிறதும் யாருக்கு தெரியுமோ அவன் அறிவே வடிவானவன் உணர்வே வடிவானவன் அதுதான் பாடம் அறிவினுக்கு அறிவான ஆதியை எனக்கு ஒரு காலத்தில் கேனோ உபநிஷத் தெரியாது இப்போ கேனோபனிஷத் தெரியும் ஆனால் கேனோபனிஷத்துக்கு முன்னாலேயும் நான் இருந்திருக்கேங்கிறதுல சந்தேகம் இல்லை படிக்கிறதுக்கு முன்னாலேயும் கேனோபனிஷத் படித்ததுக்கு பிறகு நான் இருக்கேங்கிறது சந்தேகம் இல்லை ஆனால் அதுதான் எனக்கு முன்னால் கேனோபனிஷத்தை பற்றின அஜ்ஞானம் இருந்தது இப்போ கேனோபனிஷத்தை பற்றின ஞானம் இருக்குது ஆனால் அஜானத்தையும் ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிற நான் ஞானமாகவே இருக்கிறேன் அறிவுதான் அறிகிறது அறிவுதான் அறியப்படும் பொருளை பற்றி அறிகிறது அது இன்னொன்னும் சொல்கிறேன் நிறைய சொன்ன ஒரு மாதிரி ஆயிடுமோ பார்க்குறேன் பரவாயில்ல இப்போ இந்த வெளிச்சத்தில் எல்லாத்தையும் பார்க்குறோம் வெளிச்சத்தில் எல்லாத்தையும் பார்க்குறோம் வெளிச்சத்தை பார்க்கணுன்னு நேரம் இப்படி பார்க்குறேன் வெளிச்சத்தினால எல்லாத்தையும் பார்க்குறோம் வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னது வெளிச்சத்தை பார்க்குறேன்னா ஆளை பார்க்குறேன்னா வெளிச்சத்தில் ஆளை பார்க்குறேன் தெரியுறது இல்லை அது வெளிச்சமாக இருக்கோ சரி வெளிச்சமாக இருக்கோன்னா புரியுறதுன்னு அர்த்தம் அது கடவுளுக்கே வெளிச்சம்னா என்ன அர்த்தம் கடவுளுக்கு தான் தெரியும்னு அர்த்தம் அது கடவுளுக்கு தான் வெளிச்சம் பா அப்படின்னா என்னென்னா கடவுளுக்கு தான் அது தெரியும்னு அர்த்தம் இப்போ வெளிச்சத்தை இப்போ வெளிச்சத்தை பார்க்குறேன்னா உங்களை பார்க்குறேன்னா வெளிச்சத்தில் உங்களை பார்க்குறேன் இப்போ நான் வெளிச்சம்ங்கிற வார்த்தையை சொன்ன உடனே உங்கள் மனசை எதை பார்க்குறது எதை நினைக்கிறது வெளிச்சம்னு நான் சொல்கிறபோது உங்கள் மனசை எதை நினைக்கிறது வெளிச்சத்தை நினைக்கிறது இப்போ நான் வந்து சரி பரவாயில்ல இது எதுக்கு சொல்ல வந்தேனோ அது மாறி போயிடுதுப்போ பரவாயில்ல இப்போ வெளிச்சத்துனா வெளிச்சத்தில் பொருளை பார்க்கலாம் வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் வெளிச்சத்தை பார்த்தா போகும் வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு வெளிச்சம் வேணுமோ வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு வெளிச்சம் வேண்டாம் பொருளை பார்க்கறதுக்கு வெளிச்சம் வேணும் இது வெளிச்சமாகிடுச்சு அது மாதிரி உலகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு மனசு அது இது எல்லாம் வேணும் என்ன பார்க்கறதுக்கு என்ன வேணும் என்ன பார்க்குறதுக்கு என்ன வேணும் என்ன பார்க்குறதுக்கு ஒன்றும் வேண்டாம் என்னை பார்க்குறதுக்கு ஒன்றும் வேண்டான்னு என்ன பார்க்க முடியுமா முடியாதா என்ன பார்க்க முடியும்னா என்ன அர்த்தம் என்னை வந்து இப்போ நான் வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க ரொம்ப தமாஷாக இருக்கும் நல்லதுலாம் அதாவது நான் வந்து தியானத்தில் இருந்தேன் என்ன நிறைய வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்டது வந்துன்ட்ருக்கு ஒரே பைத்தியம்தான் பிடிக்க போகிறது எல்லாம் இருக்கும் அத்தனையும் மென் ஏற்கனவே மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் நீ போகிற நான் வந்து இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு வச்சோம் அப்படி உட்காந்துருக்கிற போது என்ன சொல்கிறேன்னா அப்படியே இந்த உடம்புலேருந்து நான் வெளியில் போய் என் உடம்பை பார்க்குறேன் அச்சா இது கற்பனை பண்ண முடியுமா முடியாதா ஏன் முடியாது நம்ம அடிக்கடி நம்ம உடம்பை கண்ணாடியில் பார்த்துருக்கோமா இல்லையா பார்த்துருக்கோம் அப்போ நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமா தெரியும் மனசுக்குள்ளே நம்ம உடம்பை பற்றின ஒரு விற்பி இருக்குமா இருக்காதா தினமும் கண்ணாடி பார்க்குறோமா இல்லையா எல்லாேரும் கண்ணாடி இருக்கா இல்லையா அப்போ வந்து கண்ணாடியை பார்க்குறோம் கண்ணாடியில் பார்த்து பார்த்து நம்ம ஃபார்மை பற்றி நமக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் நம்ம மைண்டில் இருக்குமா இருக்காதா இருக்கும் அப்போ வந்து நீங்களா அவர் கற்பனை பண்ணிட்டு இந்த உடம்புலேருந்து வெளியில் போய் நின்றுண்டு அந்த நிற்கிற ஆளுக்கு ஃபார்ம் இருக்குமா இருக்காதா இப்போ நானே இப்படிலாம் நிறைய கதையெல்லாம் சொல்கிறாங்க அந்த மகாத்மா என்ன பண்ணார்னா தான் செத்து போனதாக நினச்சுன்னு விட்டார் செத்து போனதாக நினச்சின உடனே அவர் வெளியில் போய் அவர் உடம்பையே அவர் பார்த்தார்னா இது நம்ம வேணாம்னு பார்க்கலாமா இப்பயே பார்க்கலாம் அப்படி நினச்சா பார்க்க முடியாது புதுசு புதுசாக என்னெல்லாமோ சொல்கிறாங்க அது நம்முடைய என்னது கற்பனை அப்போது அங்கே போனால் அது அது சப்ஜெக்ட் இது ஆப்ஜெக்ட் இல்லையா இந்த உடம்பில் இருக்கிறபோது இது சப்ஜெக்டு இதெல்லாம் ஆப்ஜெக்ட் அப்போ என் உடம்பையே நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அதுக்கு ஒன்றும் போக வேண்டாம் உள்ளுக்குள்ளேயே யோசிச்சு பார்த்தா தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது ஒரு கற்பனை நான் இந்த உடம்புலேருந்து இங்கேருந்து அப்படியே தலையிலேருந்து கிளம்புறேன்னு வச்சுக்கோளேன் அப்படியே கிளம்புறது என்ன அது எப்படி கிளம்புறதோ தெரியல அது பலூன் மாதிரி இன்னும் கிளம்பி வந்து வெடிச்சு கிடிச்சு என்னமோ கற்பனை பண்ணுன்னா சினிமாக்கார மாதிரி விட்டலாச்சாரியா சினிமா மாதிரி எடுத்த வேணாலும் பண்ணலாம் அப்படியே போய் வெளியில் போய் நின்றுட்டு என்னையே நான் பார்க்குறேன் அங்கே போய் நின்றுட்டு என்னை பாம்பா கூட மாற்ற முடியுமோ என்னவோ இந்த உடம்ப கற்பனை தான் பண்ணுறோம் பசுமாடாக பண்ணக்கூடாதான்னா சரி மனுஷனாக மாத்திரம் பண்ணிவிடக்கூடாது இல்லாட்டி வேறு எதாவது பண்ணிடுறது அங்கே போய் நின்றுட்டு நாம் சூ என்ன ஐம் ஹிரீம் க்ளீம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்று நான் சொல்கிறேன்னு வச்சோம் இதேதான் மாறிப்படுத்தி வச்சோம் அனாவசியமான கற்பனை இப்படி எல்லாம் நினச்சிக்கிறோட ஆக என்ன நான் பார்க்கறதுக்கு எதுவும் தேவையில்லை உலகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு மனசு வேணும் இந்திரியங்கள்லாம் வேணும் என்ன நான் நினைக்கிறதுக்கு என்ன வேணும் இல்லை என்ன நான் நினைக்கிறதுக்கு மனசு வேணும்னா இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல என்ன நான் நினைக்கிற போது என்னவா நினைக்கிறேன் என்ன மனச மனச அரிய எண்ணெய் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா அதுதான் இங்கே சொல்வது சர்வ பிரமாண அகோச்சரா ஆத்மா சர்வ பிரமாண அகோச்சரம் சைதன்யம் எந்த பிரமாணத்துக்கும் அகப்படாது சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் இதுக்கு தான் இன்னொரு பேர் அப்பிரமேயா அப்ரமேயோ ஸ்வப்பிரகாஷோ அப்ரமேயோ ஸ்வப்பிரகாசோ பத்மநாபோமர பிரபு அப்பிரமேயா ஸ்வப்பிரகாசா மனோபாச்சா மகோச்சரா விஷ்ணு சாஸ்திரநாமத்திலேயும் இருக்குது லலிதா சாஸ்திரநாமத்திலையும் இருக்குது அது ஸ்வப்பிரகாசம் தன்னைத்தானே பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறது நான் என்னை உணர்வதற்கு எதுவும் தேவையில்லை ஏதேனையும் உணர வேண்டுமானால் கருவிகள் தேவைப்படலாம் ஆனால் நான் கருவிகளுக்கு நான் தேவை எனக்கு கருவிகள் தேவையில்லை அதான் இங்கே சொல்கிறார் தத்திர தத்ன்னு என்ன அர்த்தம் காதுக்கு காதாக இருக்கும் அந்த பிரம்ம தத்துவத்தில் காதுக்கு காதாக இருக்கும் அந்த ஆத்மா அல்லது பிரம்ம தத்துவத்தில் இப்போ பாருங்கள் சைத்தன்யம்ங்கிறோம் ஆத்மாங்கிறோம் பிரம்மங்கிறோம் மூன்று சொற்கள் பொருள் ஒன்று காதுக்கு காது காதுக்கு காது அப்படின்னா என்ன காதுன்னா இந்திரியம் ஸ்ரோத்திரேந்திரியம் அப்புறம் இன்னொரு காதுக்கு என்ன அர்த்தம் சைத்தன்யம் ஸ்ரோத்திரிய ஸ்ரோத்திரம்னா ஸ்ரோத்திரம் இஸ் ஈக்வல் டு ஸ்ரோத்ரஸ் ஸ்ரோத்திரேந்திரிய சாமர்த்திய காரணம் ஸ்ரோத்திரேந்திரிய அனுகிராகம் சைத்தன்யம் ஸ்ரோத்திரேந்திரிய அனுகிராகம் சைத்தன்யம் அனுகிரகம் பண்ணுற சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம் சைத்தன்யம் அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஆத்மா அதுக்கு பேர் தான் பிரம்மன் யார் அதுனா அகம் நான் தான் இந்த பாடத்துக்காக அகங்கிறோம் அப்புறம் இந்த இதையும் நீக்கிட்டேன்னு சொன்னால் அதையும் நீக்கிடப்போ அதனால தான் காலையில் ஒரு பதம் சொன்னேன் அதாவது உணர்பவனுக்கும் ஆதாரமானது உணர்வுன்னு நான் உணர்வாக உணர்பவனான்னா உடலோடு என்னை இணைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் உணர்பவன் போல காணப்படுகிறேன் ஆனால் உணர்பவனும் நான் இல்லை உணர்பவனும் விழிப்பிலும் கனவிலும் தோன்றுகிறான் ஆழ்ந்த உறக்கத்தில் உணர்பவனும் ஒடுங்கி விடுகிறான் ஆனால் உணர்வு ஒடுங்குவதில்லை உணர்வு விழிப்பதும் இல்லை உணர்வு உறங்குவதும் இல்லை நான் உறங்கிறதில்லை நாம் முழிக்கிறது இல்லை நாம் உடம்பு முழிக்கிறது உடம்பு பேசுறது உடம்பு உறங்கிறது மனசு உறங்கிறது ஆத்மாவுக்கு விழிப்பு கனவு உறக்கம் கிடையாது ஜாகிரத் சொப்ன சுசுக்தி நாம் சாட்சி பூதோகம் இல்லாட்டி நான் சொல்ல முடியாது விழிப்பையும் கனவையும் உறக்கத்தையும் நான் அறியிற எனக்கு விழிப்புமில்லை கனவுமில்லை உறக்கவும் இல்லை சக்ஷு தற்ற சைத்தன்ய விஷயேன்னு அர்த்தம் ஆத்ம விஷயே பிரம்ம விஷயே சைத்தன்ய விஷயே ஸ்ரோத்ரஸ்ரோத்திர விஷயே சக்ஷு ந கச்சதி கண்ணால் அதை பார்க்க முடியாது எல்லோரும் நிறைய இப்போ வந்து வாட்ஸ்அப்லாம் என்ன வருதுண்ணா உடம்புலேருந்து சோல் கிளம்பி போகிறது பாருங்கிறான் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான் ஏதோ கதை இதெல்லாம் வந்து எல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக்கும்னு அதுக்கெல்லாம் வந்து சாஸ்திரப்படி ஒன்றும் கிடையாது கிளம்பி போகிறது பாருண்ணா என்னவோ கிளம்பி இருக்கலாமா இருக்கலாம் சில சமயம் அந்த கேமராவே சில சமயம் தப்பாக போயிடும் அதுலேருந்து என்னெல்லாமா வரும் அது இன்னமும் திடீர்னு ஒரு ஒளிவட்டம் வருது கேமரா எடுக்கிறபோது சில சமயம் அதில் அதில் இருக்கிற டெக்னி டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினாலேயே அதுதான் இது இதாக வந்துடும் அவன் உடனே இது இதுதான் ஆன்மீகம்னு பரப்ப ஆரம்பிச்சுடுவான் இதுக்கெல்லாம் ஜனங்கள்லாம் அரஹராக போட்டுவான்றோம் இது பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டி பரவாயில்ல நல்ல பாவனை புண்ணியம்னு சொல்லிவிட்டு போக புத்தியை விட்டுக்கூடாது அதுக்காக புத்தியை எழுந்துடக்கூடாது நமக்கு ஸ்ரத்தை இருந்தாலும் பகுத்தறிவோடு கூடிய ஸ்ரத்த நம்மளுது அதுக்காக ரேஷனல் திங்கிங்கை வந்து நம்ம ஒரேடியாக நெகேட் பண்ண மாட்டோம் அதே சமயம் ரேஷனல் திங்கிங்கோட லிமிடேஷன்ஸும் தெரிஞ்சு வச்சுருப்போம் அதுதான் கிளியர் சரியான ரேஷனல் திங்கிங் ரேஷனல் திங்கிங் இந்த மாதிரி ஒரு முறைப்படி பகுத்தறிவோட சிந்திக்கிறதுங்கிறது பகுத்தறிவுனுடைய எல்லையும் தெரியணும் பகுத்தறிவை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும் இதெல்லாம் தான் என்னது மூட நம்பிக்கைன்னு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இல்லைன்னு உடனே எல்லாருக்கும் அப்படியே சோர்ந்து விடுவான் இதை வச்செல்லாம் நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆ சக்ஷு கண்ணால் அதை பார்க்க முடியாது ஏன்னா அது கண்ணுக்கு விஷயம் இல்லை ஏன் விஷயம் இல்லைன்னா அது நிறம் அல்ல அதற்கு கண்ணுக்கு பொருள் நிறந்தான்னு தர்க்கசாஸ்திரம் சொல்கிறது வடிவம் கூட சொல்லலை இப்போ இந்த கிளிப்பு இருக்குது இந்த கிளிப்பு வந்து இது நீல நிறம் இந்த நீல நிறத்தை காட்டுற ஒரே கருவி கண்ணு இதுவும் கலர் பிளைண்டாக இருந்தால் தெரியாது இந்த வடிவம் தெரிஞ்சுக்கணுன்னா கூட கொஞ்சம் தடவிக்கலாம் இப்படி தடவி கூட சொல்லலாம் இது கிளிப்பு அப்படி சொல்லலாம் இதோட கலர் என்னப்பா சொல் அப்படின்னு சொன்னால் கண் பார்வை இல்லாதவனால் இதனுடைய நிறத்தை அவனால் சொல்ல முடியாது இதை தொட்டு இப்படி தடவி பார்த்து சொல்ல முடியுமா சில பேருக்கு கண்ணை கட்டியே எல்லாம் சொல்கிறான் அது வேறு விஷயம் அது ஏதோ யோகசக்தி அதோட இஎஸ்பி பவர் அது எக்ஸ்ட்ரா சென்ஸ் பர்ச அது வேற சமாச்சாரம் ஆனால் ஜென்ரலாக மெஜாரிட்டி பீப்புளுக்கு கண்ணு நிறத்தை காட்டுவது கண்ணு தான் ஏனென்றால் அது அறியப்படு பொருளாக இல்லை அதற்கு நிறம் இல்லை கண்ணால் பார்க்க முடியாது என்னெல்லாமா புதுசாக பார்க்குறோம் ஒருத்தர் சொல்கிறார் ஆத்மா எப்படி இருக்கு தெரியுமா அப்படிங்கிறார் இதெல்லாம் படிக்காமல் அவங்க சொல்கிறது அவங்களுக்கு எத்தனை ஃபாலோவேஸ்ங்கிறீங்க அவங்க நிறைய சொல்கிறாங்க அவர் சொல்கிறார் இந்த ஹயங்கிறது வந்து இங்கே ஒரு ஹிருதயம் இதற்கு இந்த ஹிரதயம் வேற அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்னு ஒன்று இருக்குங்கிறார் அது எத்தனையோ பேர் நம்பி அதை மெடிடேட் பண்ணி உட்காண்டிருக்காங்க ஏன்னா அந்த மகாத்மாவுடைய வார்த்தையில ஸ்ரத்த இது எந்த புஸ்தகத்துலேயும் இல்லை சங்கரபாட்சியத்திலையும் எங்கேயும் காணும் அவர் இந்த ஹார்ட்டே நல்லா வர்ணனை பண்ணுறாரு சங்கராச்சாரியர் இந்த ஹார்ட்டை எப்படி இருக்குன்னு வர்ணனை பண்ணியிருக்காரு தைத்திரிய உபனிஷத்தில் சய ஹிருதய ஆகாஷ தஸ்மின் அயம் புருஷோ மனோமய அமிர்தோஹிரண்மய அந்தரே நத்தாலுக்கே அந்த இடத்துல ஆதிசங்கரர் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அனாட்டமி ஹார்ட்டு இதையே அனலைஸ் பண்ணி பேசுகிறார் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது அது மெடிடேஷனுக்காக ஒரு வழி சொல்லியிருக்கு அவ்வளோதான் அங்கே கான்ஷியஸ்னஸ் அங்கே தான் லொக்கேட்டட்னு சொல்லலை கான்ஷியஸ்னஸுக்குலாம் லொக்கேஷனே கிடையாது All locations are இன் கான்ஷியஸ்னஸ் ஆல் லொகேஷன்ஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்ட் Consciousness கான்ஷியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸ் வந்து பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா இந்த பாரு எங்கே தியானத்துக்காக உபாயமெல்லாம் சொல்லியிருக்கு உபநிஷத்தில் அதனால வந்து இங்கே ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டுன்னு ஒரு ஹார்ட்டு இந்த பக்கம் இருக்குது அது டோட்டலாக வலது பக்கமும் இல்லை டோட்டலாக இடது பக்கமும் இல்லை ரெண்டும் கெட்டானா நடுப்புல ஒரு ஹார்ட்டு இருக்குது அந்த ஹார்ட்டில் வந்து கட்டவரல் அளவில் அங்குஷ்டமாத்திர புருஷகா ஜோதிரிவா தூமக்கஹா அப்படின்லாம் உபனிஷத்தில் சொல்லியிருக்கேன் அங்கே இருக்குது கட்டவரல் அளவில் இருக்குது அதை நீ மெடிடேட் பண்ணு இது அது அது எதுக்காக பண்ணணும்னு சொல்லியிருக்குங்கிறது மறந்து போய்டு அதனால் தட் ஈஸ் கான்சியஸ் அது அதுதான் ஆத்மா அது பிரம்மன் அதுதான் கடவுள் அப்படின்னு நினச்சின்னு இருக்காங்க அப்போ இவன் இமேஜின் பண்ணிக்கிறான் கற்பனை பண்ணிக்கிறான் ஓ ஆத்மா வந்து உடம்புக்குள்ளே இருக்குது அது ஹிரதயத்தில் மலர்மிசை ஏகினான் யோவேத நிஹிதம் குஹாயம் அப்படின்னு சொல்லியிருக்கு அங்கே வந்து அவைலபிலிட்டி அங்க விளங்கிறது சதா சர்வகதோப்பியாத்மா நான் சர்வற்ற அவபாசத்தை புத்தாவேவாவ பா புத்தான்னு இப்ப நான் பாருங்கள் லொகேஷன் மட்டும்தான் சொல்கிறேன் புத்தாவேவாவ பாசேத்த ஸ்வச்சேஷு பிரதிபிம்பத்து அதாவது சூரியனுடைய பிரகாசம் எங்கே இருந்தாலும் ஒரு கண்ணாடியில் வந்து அதை ரிஃப்ளெக்ஷனை காமிச்சு இந்த ரூமை இருட்டு ரூமை அது மாதிரி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற சைத்தன்யம் மனசில் வெளிப்படும் ஆனால் அது வந்து மனசுக்குள்ளே வரையறுக்கப்படுது ஹிரதயத்தில் வந்து இந்த உடம்பால் உணர்வு உடம்பால் வரையறுக்கப்படுவதில்லை காலையிலே சொன்னேன் உடலின் வரைவ வரையறைகள் உணர்வை வரையறுக்க முடியாது உணர்வு உடலால் வரையறுக்கப்படுவதில்லை நம்ம எல்லா ஏன்னா இது அத்தனை பேருக்கும் சொந்தம் நான் பேசுகிற இந்த உணர்வுங்கிறது அத்தனை பேரானே உணரக்கூடிய ஒரு விஷயம் உணரக்குனா விவகாரம் புரியறதுக்காக சொல்கிறேன் நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்கள் ஆராய்ச்சி பண்ணலை இப்போ இங்கே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை பற்றி இப்போ இங்கே பேசலை கான்ஷியஸ்னஸ்ஸை பற்றி சப்ஜெக்ட் இங்கே நம்முடைய பேச்சுக்கு விஷயம் உணர்வு மட்டுமே உள்ளத்தில் இருக்கிற உணர்ச்சிகளை பற்றி அதை எப்படி கையாள்றது வாழ்க்கையில் எப்படி கோவப்படாமல் இருக்கிறது எப்படி பொறுமையாக இருக்கிறது எப்படி திருப்தியாக இருக்கிறது அதெல்லாம் பாடம் வேறு அந்த பாடம் வேறு ஆனால் இந்த பாடம் சரியாக இருந்ததுன்னா அந்த பாடத்தை சரி பண்ணுறது கொஞ்சம் சௌரியம் சில சமயம் அதை சரி பண்ணி இதை படிக்கிறது இதை சரி பண்ணி அதை படிக்கிறது இப்போ வந்து இந்த பல்பை மாட்டணும்னா சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டும் மாட்டலாம் மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணலாம் இப்படி ஒன்றால் பண்ணலாம் இப்படியோ எரியணும் இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு மாட்டினா உடனே எரிஞ்சிடும் ஏன்னா ஆல்ரெடி கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு இல்லை போட்டுட்டு போடுறது அது மாதிரி எப்படிண்ணா தகுதியோடு வந்து வேதாந்தம் படிக்கிறது வேதாந்தம் படிக்க வந்தப்பறம் தகுதியை வளர்த்துக்கிறது வேதாந்தம் படிக்க வந்தப்பறம் தகுதியை வளர்த்துக்கிறதுங்கிறது எப்படி பல்பை மாட்டிட்டு சுவிட்சை போடுற மாதிரி வேதா தகுதியோடு வந்து வேதாந்தம் படிக்கிறது என்னதுன்னா ஏற்கனவே சுவிட்ச் ஆனில் இருக்குது பல்பு மாட்டினா எரிஞ்சிடும் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவோ டீச் பண்ணால் தத்துவ சொன்ன, சொன்னால் ஆஹா சுவாமி ரொம்ப அற்புதமாக புரியுறது ஆனந்தமாக புரியுறது அப்படி சொல்லிடுவோம் ஆஹா கண்ணுக்கு அது விஷயம் அல்ல தத்த சக்ஷு நகச்சதி. கண்ணுக்கு அது பொருள் அல்ல அதாவது சக்ஷு பிரமாண விஷய கோச்சரம் அகோச்சரம் கண்ணுக்கு பொருள் அல்ல அதுக்குத்தான் கண் பொருளே கண்ணுக்கு அது பொருள் அல்ல உணர்வுக்கு கண் பொருளாக இருக்கிறது கண்ணுக்கு உணர்வு பொருளாக இல்லை உணர்வு இல்லை என்றால் கண்ணுக்கு எந்த பொருளும் விளங்காது ஆனால் கண் அந்த உணர்வை பொருளாக காண முடியாது இதுதான் பாடம் எதுக்கு இப்படி சொல்லணும்னா மனசில் பதியணும் இது இந்த இந்த இந்த எண்ணம் பிரபலமாகணும் பிரபலம்னா என்ன வலிமைப்படணும் உள்ளத்தில் இந்த எண்ணம் வலிமைப்படணும் சர்வம் பிரம்மமயம் சர்வம் சைத்தன்யமயம் அப்படிங்கிற இந்த தாட் ரொம்ப ஸ்ட்ராங்கான அதுக்காகத்தான் இதை திரும்ப திரும்ப படிக்கிறது ஏன்னா நமக்கு வந்து இந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த வேற்றுமை உணர்வு பலமாக இருக்கிறதுனால இந்த அத்வைத ஞானத்தை பலப்படுத்துகிறோம் இப்படி சொல்லி சொல்லி பல கோணங்களில் சிந்தித்து சிந்தித்து அத்வைதானம் மனதில் பலப்படுகிறது அத்வைதானம் வந்து பிரம்மனுக்கு வேணுமா இண்டிவிஜுவலுக்கு வேணுமா இண்டிவிஜுவலுக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் அத்வைதானம் யாருக்கு வேணும் எனக்கு வேணும் என்ன அத்வைதானம் அகங்காரம் உண்மை இல்லைங்கிற ஞானம் யாருக்கு இருக்கணும் அகங்காரிக்கு தான் இருக்கணும் அகங்காரின்னா என்னோம் ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் நாலெட்ஜ் இருக்கணும் என்ன நாலெட்ஜ் இருக்கணும் இண்டிவிஜுவல் அன்றியல்கிற நாலேட்ஜு இண்டிவிஜுவலுக்கு இருக்கணும் தன்னுணர்வு உண்மையில்லை என்கின்ற உணர்வு யாருக்கு இருக்க வேண்டும் எனக்கு இருக்கு அதுக்கு தானே படிச்சு நோக்காண்ட்ருக்கேன் எப்போ தன்னுணர்வே நீங்கள் நீக்கிடுறீங்களோ அப்புறம் என்னென்னா இந்த உணர்வு எனக்கு பலப்படணுமே அதோடு நான் வாழணும் அதனால தான் வந்து என்ன சொல்கிறது எல்லாம் மகான்கள்லாம் சொல்ல இந்த கட்டாயம்பாங் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அதை ஆப்ஜெக்டிவை பண்ணுறாங்களாம் அதுக்காக அப்படி சொல்கிறது நமக்கு ஞானம் இருக்குதுன்னு யாருக்கும் காமிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நமக்கு ஞானம் இருக்கணும் இன்னொருத்தருக்கு ஞானம் இருக்குதுன்னு காமிச்சிக்க வேண்டாம் அஜ்ஞானி மாதிரியே பேசலாம் தப்பே இல்லை விவகாரத்தில் பேசுகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக அஜானி மாதிரி பேசலாம் ஆனால் நமக்குள்ள என்னது ஞானம் பலமாக இருக்கணும் நம்ம ஞானிங்கிறது யாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது யாருக்கா ஷேர் பண்ணிக்கணும்னா சொல்ல போகிறோம் அவன் நம்மளை சொல்லுவான் ஞானின்னு அவ்வளோதான் நான் ஆத்மக்ஞானி ஸோ அண்ட் ஸோ சுவாமி எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது அது என்ன அவாடாது நம்ம அதுதான் சொல்லிவிட்டோம் அகங்காரமே மலம்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் மலத்துக்கு ஏகப்பட்ட மலம் தான் அகங்காரம் இந்த இண்டிவிஜுவாலிட்டியே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மலம் டர்ட் அழுக்கு இந்த அழுக்குக்கு நிறைய அழுக்கு என்னதுன்னா பட்டம் பதவி புகழ் அதுவும் பெரிய அழுக்கு தான் எதெல்லாம் என்னுடைய மனசுக்கு பின்னால் கம்பேர் பண்ணி பார்த்தா நிம்மதியை கொடுக்காதோ அதெல்லாம் அழுக்குதான் கொஞ்சம் ஆழந்தான் ஆனால் இந்த ஆழமான ஞானம் தேவை என்றைக்கா ஒரு நாள் வாழ்க்கையில் இந்த ஞானத்தை நாம் அடைந்து தான் ஆக வேண்டும் இதை எத்தனை ஜென்மாவுக்கு வேணாலும் போஸ்போன் பண்ணலாம் ஆனால் ஒரு ஜென்மாவளியாவது இந்த ஞானத்துக்கு வந்து தான் ஆகணும் இந்த ஞானத்தை கண்டு பயப்படக்கூடாது இதை இந்த ஐயோ இப்படி வந்து நான் ஏதோ ஆயிடும் போல் இருக்கேன் ஒன்றும் ஆகாது ஒன்று எதுவுமே ஆகாமல் போய்டு ஒன்றும் ஆகாமல் போயிடு இதுதான் பாடம் அது மாத்திரம் இல்லை இந்த ஞானம் இருக்கிறதுனால நீ எப்படி அழகாக பேனாவை எடுத்து பேனாவை எப்படி நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ எழுதுறோமோ அப்படி இந்த உடம்பை உபயோகப்படுத்தலாம் காரணமாக ஆகிடுறது தெரிஞ்ச பிறகு நான் இந்த உடம்பை எப்படி அழகாக உபயோகப்படுத்தணுங்கிற ஞானம் எனக்கு இருக்கும் இல்லை இந்த அறிவோடு இந்த பிராரப்த கர்மம் வேறு இருக்குது பிராரப்த கர்மம் இருக்கிறதுனால இந்த சரீரம் இருக்குது இந்த ஞானம் கண்டினியூ பண்ணுறது வேணுங்கிறவங்களுக்கு ஞானத்தை ஷேர் பண்ணலாம் இல்லாட்டி பேசாமல் தியானம் பண்ணிகிட்டு இருக்கலாம் படிச்சுட்டு இருக்கலாம் வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இதை பண்ணிகிட்டு இருக்கலாம் வேறு எதிலையாவது பிரவர்த்தித்தோம்னா மறுபடியும் சிறும் சசாரம் விறத்தியாயிடும் அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு இந்த ஞானத்தை இழக்காமல் பண்ணணும் எந்த காரியத்தை செஞ்சாலும் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சாலும் ஒரு பொழுதும் இந்த ஞானத்திலிருந்து நாம் விலகக்கூடாது ஆன் சக்ஷு ந கச்சதி கண்ணால் அதை பார்க்க முடியாது கண்ணை மூடின்னு தியானம் பண்ணி உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒளி தெரியறதுன்னு சொன்னால் அதுக்கு வேறு ஞானக்கண்ணுன்னு பேர் வச்சுடுவான் ஞானக்கண்ணுன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ ஞான கண்ணுன்னு என்ன நிஜமாவும் இது மாதிரி ஒரு கண்ணா அர்ஜுனனுக்கு பகவான் தெய்வீக கண்ணை கொடுக்குறார்னு திவ்ய சக்ஷு பிரதானம் உனக்கு வந்து இந்த கண்ணால் நீ பார்க்க முடியாது அர்ஜுனா திவ்யம் ததாமி தே சக்ஷு யோகமேஸ்வரம் நான் உனக்கு தெய்வீக கண்ணை கொடுக்குறேன் பாருங்கிறர் அது கொஞ்ச நேரத்துக்கு பிளஸ் பண்ணுறதா இருக்கும் அவனுக்கு தெரியலா தெரியதாக இருக்கும் டிவி கண்ணாடி போட்ட மாதிரி த்ரீ இந்த த்ரீ டி எல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணாடி கொடுக்குறா பாருங்கள் அது போட்ட உடனே அது தனியாக வேறு வேறுதாக தெரிகிறது அது மாதிரி ஏதோ ஒரு பிளஸ்ஸிங் அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்புறம் அதை விட்ரா பண்ணி விடுறார் கிருஷ்ணர் அது நீங்கள் யோகசக்தியை கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம் நம்ம இன்னொரு விதமாக சொல்கிறோம் அதுக்கு அர்த்தம் தெய்வீக கண் என்றால் என்ன விருப்பு வெறுப்பற்ற தன்மையோடு உலகத்தை பார்ப்பது அதை அது அப்படி இப்படியே இப்போ வந்து ஒருத்தர் வர்றான்னு வச்சுக்கோம் இந்த கட்டடத்தை நீங்கள் அங்கே கட்டியிருந்தா நல்லா இருக்குங்கண்ணா சொல்கிறான்னு வச்சுக்கோங்க நீங்கள் கட்டியாச்சு என்ன பண்ணுறது இதை தூக்கி அந்த பங்கம் வைக்க முடியுமா நமக்கு எது எப்படி இருக்கோ அது அப்படி இருக்கோ பிடிக்காது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே சொல்கிறோம் இல்லையா நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்கறது எல்லாரையும் ஒத்துக்கிறது அதுக்கு பேர் தான் தெய்வீக பார்வைன்னு பேர் விருப்பு வெறுப்பற்ற உலகத்தை நோக்குவதே தெய்வ தெய்வீக கண்ணு திவ்ய சக்ஷுன்னு பேர் ஞானக்கண்ணுனா என்ன அர்த்தம் ஞானக்கண்ணுன்னு இந்த கண்ணு இதுக்கு பேர் என்னது ஊனக்கண் மாம்சத்தினால பண்ண இது மாம்சக்ஷு இந்த மாம்சக்ஷுஹூவில் இதில் இருக்கிற பவர் பார்க்குற சக்தி எவ்வளோ பேர் ஆஸ்பத்திரி எத்தனை கூட்டம் இந்த கண் ஆஸ்பத்திரியில் எத்தனை டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த கண்ணுக்கு ஆனால் ஞானக்கண்ணுன்னு என்ன ஞானமே கண் ஞான கண்ணுன்னா அறிவாகிய கண்ணுன்னு அர்த்தம் அறிவே கண் ஆகவே கண்ணுடையர் என்பவர் கற்றோர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்து இரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் கல்லாதவர் கல்லாதவர் கண்கள் புண்கள் அப்படி சொல்கிறார் கல்லாதவருடைய கண்கள் படிக்காதவனுடைய கண்ணு புண்ணு என்ன கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்து இரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் முகத்து இரண்டு புண்ணுடையர் அப்படி தான் பாடியிருக்க அது வந்து கண்ணு வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கண் வருதுங்கிறான் சில பேர் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல புருவ மத்திக்கு நேரம் இப்படி ஒன்று இருக்குது சிவபெருமானுக்கு இருக்கா அது படம் வேறு வரைஞ்சிவிட்டான் இவனுக்கு அதை பார்த்து இவனுக்கு அது ஒரு ஒரு ஒரு பிரமையில் இருக்கான் எல்லோரும் அதனால் என்னோட சில பேர் எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் பண்ணியிருக்காங்க யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே அவர் கண்ணாடி எடுத்து கண்ணாடியோ கத்தியோ எடுத்து இப்படி கிழிச்சு பார்க்குறாரு இரத்தமாக கொட்டுறது அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் தைக்க அப்புறம் பர்மனெண்ட்டு நாமம் ஏன்னா தையல் போட்டதுக்கு அப்புறம் அந்த தையல் தெரியுமோ இல்லையோ அப்புறம் அதுக்கு மேலே இவர் எதாவது ம சந்தனத்துக்கு இந்தனத்தை பூசிக்க வேண்டிதான் இதெல்லாம் என்னென்னா தப்பான வழியை பார்க்குறது இன்னலாமோ பண்ணிக்கிறாங்க சில பேர் ஆன்மீக சாதனைன்னு சொல்லி சரியான குரு சாஸ்திரம் வழிகாட்டுறது இல்லாததுனால அவங்கவுங்க மனசுக்கு தோணினத்தெல்லாம் என்னத்தையோ பண்ணி அவங்க அவங்களுக்கு ஒரு தீவிரம் இருக்குது அந்த தீவிரம் இருக்குது அந்த தீவிரத்தை வை கைடு சரியான வழிகாட்டி இல்லை அந்த உறுதி இருக்குது ஆன்ம கடவுளை தெரிஞ்சுக்கணும் உண்மையை உணரணுங்கிற ஒரு ஆசை இருக்குது ஆனால் வழி சரியாக தெரியாதனால பொறுமை இல்லை எங்கேயாவது ஒரு குருக்கிட்ட போய் படிக்கணும்னா பன்னெண்டு வருஷம் படிக்கணும் பத்து வருஷம் எல்லாம் நமக்கெல்லாம் சரி வராது நான் இப்போவே பார்த்து போகிறேன்னா சாட்சாத்தா நடக்குமா சக்ஷு தத்தரை நக்சதி கண்ணால் பார்க்க முடியாது புரியுறது இல்லையா என்ன புரியுறது புரியலேங்கிறது புரியறதான் புரியறதுங்கிறதும் புரியணும் புரியது புரியலேங்கிறதும் புரியணும் புரியுதுங்கிறதும் புரியணும் மணிக்கணக்காக சொல்லின்றேதான் இருக்கும் வாக்கு நி சொற்கள் அதனை விளக்காது சொற்களை அது விளக்குகிறது ஆனால் சொற்களால் அதை விளக்க முடியாது ஆக அது சொல்லுக்கு அப்பாற்பட்டது மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது அப்படிங்கிற சொலுக்கு எட்டும் அது அதாவது இது ரொம்ப முக்கியம் மெய்ப்பொருள் சொற்களுக்கு எட்டாது இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்புறமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாசா மகோச்சரா இந்த மூணு மூணையுமே நல்லா ஞாபகம் இந்த இடத்துல அது நல்ல பொருத்தம் அப்புறமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சா மகோச்சரா லலிதாசாஸ்திர நாமம் மூணும் ப ஒரு அடுத்தடுத்த நாமாவாக இருக்குது ஓம் அப்ரமே அப்ரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சா மகோச்சரா அடுத்தது பாருங்க சிச்சக்தி சேதநா ரூபா அதோட நிறுத்திப்போம் ஜடசக்திஹி ஜடாத்துமிகா கைத்தில் பாம்புதான் ஜடம் வந்து சித்திரை கற்பிதந்தானே அதனால ஜடசக்தி ஜடாத்மிகா அதோட நிறுத்திப்போம் அப்பிரமேயா ஸ்வப்பிரகாசா மனோவாச்சா மகோச்சரா சிசக்தி சேதனாரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா அப்புறமேயான அர்த்தம் அன் ஆப்ஜெக்டிஃபைபிள் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது எதுக்கும் அது விஷயம் அவிஷயத்வாத் சர்வப்பிரமாண அவிஷயத்வாத் ஆனந்தகிரின்னு ஒரு மகாத்மா சொல்கிறார் பிரம்மம் எவ்வாறு தெரிந்து கொள்ளப்படுகிறதுன்னா அது அறியப்படாத பொருளாக அறியப்படுகிறது அறியப்படாத பொருளாக அறியப்படுகிறது அறிவாகவே இருப்பதால் அறியப்படும் பொருளாக அறியப்படுவதில்லை சர்வப்பிரமாண அவிஷயத்வம் அது எதுக்கு சொல்ல வரேன் மெய்பொருள் பரம்பொருள் மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாது அப்படின்னு ஒரு சென்டென்ஸு சொல்கிறேன் இந்த சென்டென்ஸ் புரியணும்னா பிரம்மம் புரிஞ்சாதான் இது புரியுமா பிரம்மம் புரியாமையே இந்த சென்டென்ஸ் புரியுமா ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும் கேட்க புரியணும் இந்த சென்டென்ஸு நான் சொல்கிறேன் மெய்ப்பொருளுக்கும் வாக்குக்கும் எட்டாதது மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாதுங்கிற சென் சென்டென்ஸ் வந்து முன் முழுமையாக நமக்கு புரியணும்னா பிரம்மம் புரியாமல் பிரம்மம் மனதுக்கும் வாக்குக்கு எட்டாதுங்கிற வரிகள் நமக்கு புரியாது சும்மா சொல்லலாம் அது மனதுக்கும் வாக்குக்கு எட்டாது மனதுக்கும் வாக்குக்கு எட்டாது அது மனதுக்கும் வாக்குக்கு எட்டாதுன்னு சொல்கிறியே அதுங்கிறது எதுன்னு உனக்கு தெரியுமா அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது மனசால் நினைக்க முடியாது அப்படின்னு நீ சொல்கிற ஏ ஏன் அப்படி நான் பின்னால் வர மந்திரங்கள்லாம் சொல்கிறது இப்பவே நான் சொல்லிடுறேன் மனசை நான் அறிகிறேன் மனம் என்ன அறியாது சிம்பிள் மூணு கஷ்டம் இல்லை மனம் மனதை நான் அறிகிறேன் உணர்வாகிய நான் மனதை அறிகிறேன் மனதிற்கு நான் உயிர் கொடுக்கிறேன் ஆனால் மனம் என்னை அறியாது சொற்கள் என்னை சார்ந்து இயங்குகின்றன என்னை பற்றி எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க சப்த பிரவருத்தி நிமித் நிமித்த அபாவாத் ரொம்ப டெக்னிக்கல் இதெல்லாம் சொல்லால் ஒன்று சொல்லணும்னா அது ஒரு குறிப்பிட்ட இருக்கணும் சொற்களுக்கு உட்பட்டது அதாவது லிமிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் சொற்களின் லிமிட்டேஷன் சப்தங்களுக்கு லிமிடேஷன் இருக்கு வரையறை இருக்கு ஒரு இனத்தை ஒரு சொல்லு குறிப்பிட நம்ம படிக்கிற எல்லாத்தையும் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் ஒன்றும் அது இனத்தை பற்றியதாக இருக்கும் அல்லது குணத்தை பற்றியதாக இருக்கும் அல்லது தொழிலை பற்றியதாக இருக்கும் அல்லது உறவை பற்றியதாக இருக்கும் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் ஜாதி குண கிரியா இந்த நாளுக்குள்ள தான் சப்தம் வேலை செய்ய முடியும் இல்லாட்டி சப்தம் வேலை செய்ய முடியாது அதாவது இது பறவை இனம் இது மனித இனம் இது ஆண் இனம் இது பெண் இனம் அப்படின்னா அந்த இனத்தை குறிக்கிறது சொற்கள் அதில் தான் வரும் அது பேர் ஜாதி ஜாதிங்கிறது த சொல் இனம் என்பது தமிழ்சொல் ஜாதிக்கு சரியான தமிழ்சொல் இனம் அது எப்படி காஸ்ட்னு கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது எனக்கு காஸ்ட்டுங்கிற வேர்டுக்கு என்ன கலரோ தெரியாது இது வந்து சம்ஸ்கிருதப்படி பார்த்தா என்ன சொல்கிறது ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறது என்னன்னு சொல்கிறது இல்லை எனக்கு தெரியலது ஆக இனம் இதெல்லாம் விரக்ஷாதி இதெல்லாம் மனுஷாதி இது புருஷ ஜாதி இதெல்லாம் ஸ்திரீ ஜாதி அப்படின்லாம் சொல்லுவோம் ஆக இதெல்லாம் சப்த பிரவர்த்தி நிமித்தம் இனம் இனம் அப்புறம் குணம் கருப்பாக இருக்கான் நெட்டையாக இருக்கான் குட்டையாக இருக்கான் வெள்ளையாக இருக்கான் மஞ்சளாக இருக்குது இதெல்லாம் குணங்கள் அப்புறம் வந்து தொழில் அவர் இன்ஜினியராக இருக்கார் டாக்டராக இருக்கார் இது மாதிரி எத்தனையோ தொழில்கள் அப்புறம் சம்பந்தம்னா இவன் வந்து அரசாங்கத்தில் இவனுக்கு அந்த மந்திரியை தெரியும் இந்த மந்திரியை தெரியும் சம்பந்தம் எதுக்காக சொல்கிறது உறவுகளை சொல்கிறது இது எந்த விதத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் சொற்கள்லாம் இதுக்குள்ளே தான் வரும் இந்த உணர்வு என்பது இனம் எந்த இனத்திலும் எல்லா இனத்திலும் வியாபித்திருப்பது உணர்வுக்கு குணம் இல்லை உணர்வுக்கு தொழில் இல்லை உணர்வுக்கு உறவுகள் இல்லை ஆக உணர்வு என்பது இனம் குணம் தொழில் உறவு இவைகளுக்கு அப்பாற்பட்டதால் சொற்களால் உணர்வை விளக்க முடியாது உணர்வு என்பது ஒரு பொருள் அல்ல அது எந்த இனத்தோடும் சேர்ந்த எந்த குணத்தோடும் சேர்ந்த எந்த தொழிலோடும் சேர்ந்த எந்த உறவோடும் சேர்ந்த ஒரு பொருள் கிடையாது எல்லா பொருளையும் எல்லா எல்லா இனத்திலும் எல்லா குணத்திலும் எல்லா தொழிலும் எல்லா உ உறவிலும் அது வியாபித்திருக்கிற ஒரு விஷயம் அதற்கென்று இனமோ குணமோ தொழிலோ உறவுகளோ கிடையாது ஆகவே வாக்கு கெட்டாதுங்கிறது கருத்து நாளைக்கு தொடர்ந்து இதை பார்ப்போம் ந தத்திர சக்ஷர்கச்சதி ந வாக்கச்சதி நோமனஹா தொடர்ந்து படிப்போம் யன் மமாணச்சுஸ்மோமிஷம் மாஹம் ப்ரம நம் மாமா நிறக்கோத் அனராக்கணமஸ்லம் மே அஸ் தாத்மேயுதர்மாஸ் மயி சன் மயி சன் ஓம்ஷா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 ாரி ஓம் ஆகநாஸ்